உரையை தொடங்குகின்றோம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவற்றியூரை விட்டு கிளம்பிவிட்டார் திருவற்றியூரிலே சங்கிலி நாச்சியாருக்கும் அவருக்கும் திருக்கல்யாணம் நடந்தது திருவற்றியூர் எல்லையை விட்டு போக மாட்டேன் என்று மகிழ மரத்தின் சத்தியம் செய்து கொடுத்துவிட்டு புறப்பட்டார் இப்பொழுது திருவாரூருக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் வந்தது எதனால மறக்க முடியல இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் உடனாகி மாலை ஒண்கண் பறவையை தந்து ஆண்டானை மறந்திருக்கேன் ஏழையேன் மறந்திருக்கேன் என்றைவனையேன் துரிசுகளுக்குடனாகி மாலை ஒண்கண் பறவையை தந்தாண்டானை மதியில்லா எழையேன் மறந்திருக்கேன் துரிசுகளுக்குடனாகின என்ன அர்த்தம் தெரியுமா நான் செய்கிற தப்புக்கெல்லாம் இவன் தாளம் போட்டான்னு அர்த்தம் எல்லாத்துக்கும் கூடவே வந்து எல்லாம் பண்ணனவே இவன் இந்த மகிழ மரத்தனை கீழே இருந்தா இருக்கணுமா இல்லையா நீ எதுக்காக வேண்டி அங்க போய் அவள்கிட்ட சொல்லி வைப்பானே யான் செய்யும் துரிசுகளுக்குடனாகி மாலை ஒண்கண் பறவையை தந்தாண்டானை மதியந்திருக்கேன் ஒரு இறைவனையே பொன் மட்டுமான் கொடுத்தான் மெய்ப்பொருளும் கொடுத்தான் அந்த பாட்டு அற்புதமான பாட்டு பொன்னும் மெய்ப்பொருள் தருவானை அப்போ பொன் மெய்ப்பொருள் இல்லைன்னு அர்த்தம் ராமசாமியும் ஒரு அறிவாளியும் வந்தார்கள் அப்படின்னா ராமசாமி அறிவாளி இல்லைன்னு அர்த்தம் பொண்ணும் மெய்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்பானை பின்ன என் பிழையை பொறுப்பானை பிழையலான் தவிர பணிப்பானை எங்க பாடுறாரு திருவாரூர்ல திருவாரூர் தியாகராஜ சுவாமியை முழுக்க யாரும் பார்த்தது கிடையாது இந்த திருமேனி அப்படி வருஷத்துல ஒரு நாள் வலது பாதம் பார்க்கலாம் வருஷத்துல ஒரு நாள் இடது பாதம் பார்க்கலாம் மற்றபடி உடம்பு முழுக்க மறைச்சு தான் எடுக்கும் எந்த காலத்திலையும் முகத்தை தான் பார்க்கலாம் சிதம்பரத்தில் இரகசியம் விழி இங்கே ரகசியன் திருமேனி இன்ன தன்மையன் என்று எம்மானை எழிவந்த பிரானை அண்ணம் வைகும் வயல் பலனத்து அணி மறக்கலும் மாமே கார்குன்ற மழையாய்ப் பொழிவானை கலைக்கலாம் பொருளாய் உடன் பார்க்கின்ற உயிர்க்கு பறிந்தானை பகலும் கங்குலும் ஆகி நின்றானை ஓர்கின்ற செவியை சுவை தன்னை உணரும் நாவை காண கண்ணை ஆடலை ம அவன் தான் ஆணை மறக்காமே வருத்தன் தாங்க தாண்டினார் அடுக்குமே கொடு திருவடியும் அடிகளும் திருவடி பிழையே உங்க தப்பு பண்ணிருக்க ஐயா ஒரு நாளாவது ஒரு சின்ன தப்புக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா சங்கிலிக்காக சங்கிலிக்காக இவ்வளவு காலம் கூட இருந்த வாங்கிட்டே என்ன நியாயம் அழுதார் அரற்றினார் ஒன்னும் வழியில்லை நேற்று சொன்ன மாதிரி கடுமையா திட்டினார் மகநட்சத்திரக்காரனுக்கு சனி பிடிச்சாப்பில் வந்து சேர்ந்தே பெண்கள் என்ன பார்த்து குருடான்னு சொன்னா நான் எப்படி தாங்குவேன் மூணு கண்ணு வச்சுக்கிட்டு எங்கண்ணு எடுத்துக்கிட்டேயே என்னென்னமோ சொல்லி பார்த்தார் ஒன்னு ஆகலை திருமுள்ள வாயிலுக்கு போயிட்டார் கண்ணு தெரியாது அப்படியே போறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க திருமுள்ள வாயிலுக்கு போயிட்டார் சிவபெருமானே திருவும்ப்பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை களல்கள் என்று எண்ணி ஒருவரை மதியாது ஒரு ஆமைகள் ஊடியும் உரைப்பனாய்த்திருவேன் உங்க அப்பப்ப சண்டை போட்டிருக்கேன் பல மதிக்காம திரிஞ்சேன் இப்போ முருகமறு சோலை சூழ் வாயிலாய் வாயினால் உன்னை பறவிடும் அடியார் படுதுய கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே சங்கிலிக்காய் என் கண் கொண்ட பண்பின்னடியேன் படுதுயரு கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே ஒன்னும் கண்ணு கிடைக்கல கத்த வித்தை எல்லாம் ஓதி பார்த்தார் சிவபெருமான் கண்ணை தரமாட்டேங்கிறார் திருவண்பாக்கத்துக்கு போயிட்டார் திருவன்பாக்கத்துல கோபம் தாங்கல சிவபெருமானை இருக்கிறியான்னு கேட்டார் பாட்டு பாடு தங்கத்தை மட்டும் கேட்ட உடனே கோபம் உனக்கு பழக்கம் தானே பிழையுள்ள பொறுத்திடுவர் என்றே படலம் என்கண் மறைப்பித்தாய் குலை விரவு வடிகாதா கோயில் உலாயோ கோயில் இருக்கிறியா இல்லையா இவளது கத்து கத்துறே உன் காதல விழல குலை விரவு காதா கோயில் உலாயோ என்ன உலை உடையான் உள்ளிருந்து உளவும் போகிறென்றானே நான் கோயிலுக்குள்ளதான் இருக்கேன் நீ போயிட்டு வந்துட்டானா பாவம் இல்லையா கடைசி அழுதர் ஊன்று கோல் தந்தருளி உளவும் போகீரென்றானே இவர் கண்ணு கேட்டா பெருமான் ஒரு ஊன்றுகோலை கொடுத்தான் புடிச்சுக்கிட்டே போ கண்ணு போச்சுல்ல போ புடிச்சுகிட்டே போ பழையனூருக்கு வந்துட்டார் திருவாலங்காட்டுக்கு வந்துட்டார் ஆனாலும் கோயில போய் பார்க்காம இல்லை கண்ணு தெரியாட்ட என்ன அகக்கண் திறந்திருக்குல்ல முத்தா முத்தி தரவல்ல முகிழ்மென் முலையால் உமை பங்கா சித்தா சித்தி திறங்காட்டும் சிவனே தேவர் சிங்கமே பக்தா பக்தர் பலர் போற்றும் பரமா படைய அத்தா ஆலங்காடா உன் அடியார்க்கடியேனாவேனே புண்ணியமில்ல கண்ணு கிடைக்கல திருவூரலுக்கு போய் கும்பிட்டு கடைசி காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார் நேர காமாட்சிட்ட போனார் உங்க வீட்டுக்காரர் ரெண்டு கண்ணையும் பிடிஞ்சுகிட்டார் தாயே என்னமாவது கொஞ்சம் காப்பாத்து எண்ணாத பிடை பொறுத்து இங்கு யான் காண எழில் பவள வண்ணா கண்ணளித்தருளாய் உன்ன பாக்கணும் கண்ணக் குடு உன் திருவேனிய பாக்கனும் கண்ணக்குடு என விழுந்து வணங்கினார் அம்பாள் பராசக்தி காமாட்சி எடது கண்ணை கொடுத்தார் மங்கை தழுவ குழைந்தார் மறைந்த இட கொடுத்தார் அவருக்கு அருள் சிவபெருமானுக்கு அருள் பராசக்தி தானே மதுரையில் திருமலை நாயக்கருடைய ஆட்சி காலம் நீலகண்ட தீட்சதர் ஒரு பெரிய மகான் மகான் நீண்டியர் முத்துவன் நீலகண்டாயக்கர் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மண்டபம் கட்ட சொன்னார் இப்ப இருக்க புது மண்டபம் அருமையான சிற்பங்கள் இப்ப கடைகளை போட்டு சிற்பத்தை வசூல் பைசா திருமண நாயக்கர் திருமேனி அவருக்கு ரெண்டு பண்டாட்டி ஒருத்தி பட்டத்தராணி ராணி இந்த மூணு பேர் திருமேனியும் செதுக்கிட்டே இருக்கான் இந்த பட்டத்தராணி திருமேனி செதுக்கிற பொழுது இந்த தொடர்ந்து சில்லு பே அந்த இடம் கருப்பாயிடுச்சு இருக்கிற கல்லுல ஒரு சில்லு பேர் கருப்பா தெரியுது ஓடி வந்தான் நீலகண்ட கூட்டிகிட்டு போய் காமிச்சான் எல்லாம் மீனாட்சி கட்டளை நீயும் நானும் காரணம் இல்லை அந்த அம்மாவுக்கு வலது தொடையில மச்சம் இருக்கும் போலும்ார்த்த முக்கியம் வலது தொடலும் பக்கத்தில் இருந்த அடுத்த மந்திரி இதை கேட்டுக்கிட்டேன் மகாராணியினுடைய வலது தொடையில மச்சம் இருக்குன்னு இவர் சொல்றாரு போலும் வசதியா தள்ளிவிட்டேன் மகாராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு நீலகண்டர் தப்புல பண்ணிருக்காரு அவ்ளவுங்கிட்ட ரெண்டு விட்டு தீட்சிதரை உடனே இழுத்துக்கிட்டு வாட்சிதர் கோயில்ல மீனாட்சிக்கு முன்னால நிற்கிறார் இவர் பிடிச்சு இழுத்தான் புரிஞ்சு வச்சு மந்திரிய கைய பிடிச்சு கான்ஸ்டபிள் இழுக்கிறான் மந்திரி பதவி போச்சுன்னு அர்த்தம் இல்லாட்டி இழுப்பானா இழுத்த உடனே புரிஞ்சுக்கிட்டார் மீனாட்சி அவர் சொல்லிட்டார் மகாராஜா என்ன சந்தேகப்படுறாரா அங்கிருந்து ஏழுகளை தீபாராத வருது கற்பூரத்தை ரெண்டு கண்ணும் போச்சு ராஜா கொடுக்க வேண்டிய தண்டனைய நானே கொடுத்துக்கிட்டேன் இதுக்கு ராஜாவுக்கு இந்த வம்பு என்ன ஆகி போச்சு தப்பு செய்யாதவனுக்கு தண்டனை கொடுத்தா ராஜாவுக்கு தப்பு தண்டனை கொடுத்த உடம்புக்கு தண்டனை நானே கொடுத்துக்கிறேன் ராஜா சந்தேகப்பட்டான் இல்லை போனது போனது தான் என்ன வேடிக்கைன்னா அவன் பண்ண பாவத்தினால இவ்வளவு பெரிய மகானுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்க நினைச்சதுனால அவர் அதை நிறைவேற்றி அவனுக்கு உடம்பு முழுக்க வெப்பு நோய் தாங்க முடியலை எரியுது கத்துறான் கஷ்டப்படுறான் தீட்சிதர் சொன்னார் அம்பாளுக்கு வெப்பம் தீர தெப்பத்துக்கு ஏற்பாடு பண்ணு அதுதான் மகான் வெப்பந்தீர தெப்பத்துக்கு ஏற்பாடு பண்ண திருமலை நாயக்கன் வண்டியூர்ல போய் தெப்பகுளம் தோன்ற வருஷம் என்னமாச்சு தோன்ற பொழுது முரட்டு பிள்ளையார் கிடைச்சார் முக்குருணி நாயகர் இன்னைக்கு முரட்டு விநாயகர் பதினெட்டு குருணி அரு இல்லை மூணு குருணி அரிசி அவருக்கு பெரிய கொழுக்கட்டை அவிச்சு நம்ம சதுர்த்தி அன்னைக்கு கொண்டுகிட்டு வருவாங்க நாலு பேர் தோளில் தூக்கிக்கிட்டு வருவாங்க கொழுக்கட்டை அவரை விட பெருசா இருக்கும் அப்படி பிள்ளையார் முக்குருணி பிள்ளையார் தெப்பத்துக்கு ஏற்பாடு பண்ணுறான் வைகையிலிருந்து தண்ணி வந்தது தெப்பம் சரியாயிடுச்சு சுவாமிக்கு தெப்ப உற்சவம் பண்ணணும் தைப்பூசம் அவனுக்கு பிறந்த நாள் திருமலை நாயக்கனுக்கு போச்சு போய் கும்பிட்டான் வெப்பு நோய் அகன்றது நீலகண்டர் அப்படியே இருக்கு கண்ணு கண்ணு தெரியல கோயிலுக்குள்ள தடுமாறிக்கிட்டு போறார் அம்மா உன்னை பார்த்த ஆறேழு வருஷம் ஆச்சே தாயே பார்க்க முடியலையே இந்த பாவிக்கு கண்ணை கெடுத்து விட்டியே நான் உன்னை பார்க்கத்தானே இந்த கண்ணை வச்சிருந்தேன் ஐயனின் சீர் பேசு செல்வர் வாய் நல்ல தெல் அமுதுண்டு வந்த திருவாய் அப்பனின் திருமேனி கண்ட புண்ணியர் கண்கள் மிக்க ஒளிமேவு கண்கள் ஆண்டவனுடைய புகழை பேசக்கூடிய வாய் சிறந்த வாய் அவன் பார்க்கக்கூடிய கண் சிறப்பான கண் அம்மாவனை கடல் அம்பாள் அந்த ஆனந்தத்தில் ஈடுபட்டு பாடினார் கோயிலுக்குள்ள போனார் அப்படியே தடிகிட்டே போறார் மீனாட்சிக்கு முன்னால தீபாராதனை ஆச்சு இங்க இருந்து அழுதார் ரெண்டு கண்ணு தெரிஞ்சிடு மகான் நீலகண்ட தீட்சிதர் எங்கே மதுரையிலே, மீனாட்சி வரப்பிரசாதி நீங்க நினைச்சிங்கன்னா நடத்தி கொடுப்பா கொஞ்சம் நினைச்சா போதும் என்ன வேணுமோ அவ்வளவு நடத்தி கொடுப்பா இதெல்லாம் சொந்த அனுபவங்கள் சொல்ல தொடங்கினால் அடுத்த வருஷம் வந்துடும் அவ்வளவு அனுபவங்கள் இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமி காமாட்சியை பார்த்தாரா உடனே கண் இந்த மதுரைக்கும் காஞ்சிபுரத்துக்கும் எப்பவும் ஒரு சம்பந்தம் உண்டு பழைய இலக்கிய மதுரை காஞ்சின்னு இருக்கும் மதுரையவும் காஞ்சிபுரத்தையும் கம்பேர் பண்றது ரெண்டு நடுவில் மொட்டு மாதிரி கோயில் சுத்தி வர தெருக்கள் கண் கிடைச்சதா கண் கிடைச்ச இவர் காமாட்சியத்தானே பாடணும் சிவபெருமான பாடுறார் ஆலந்தானுகந்த முது செய்தானை ஆதியும் பாட்டு அழகான பாட்டு கோலந்தான் பெரிதும் உடையானை எல்லாம் சரி கடைசி வரி ரொம்ப முக்கியம் கால காலனை கம்ப நெம்மான காண கண் அடியேன் பெற்றவர் காமாட்சி அல்ல கம்ப நெம்மானை காண கண்ணடியேன் பெற்றவர் ஏன் அம்பாள் கண் கொடுத்தாதான் ஆண்டவனை பார்க்க முடியும் காண்பாரியார் கண்ணுதலாய் காட்டா என் இவண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்ட ஒே அம்பாள் கண் கொடுத்தாதான் ஒரு தூக்காவிடை நமக்கு கண் கொடுக்கிற பராசக்தி அவ கண் கொடுத்தாத்தான் நீங்க சிவபெருமானை பார்க்க முடியும் சிவனால் படைக்கப்பட்ட சூரியனையே முழுக்க பார்க்க முடியல நீங்க எப்படி சிவனை பார்க்க முடியும் அதனால அம்பாள் கண் கொடுத்தாத்தான் பார்க்க முடியும் சிவன் கோயில்ல சிவபெருமானுக்கு இடது பக்கம் கத ஓரத்துல மனோன்மணி பாருங்க இந்த மனோன்மணி யார் தெரியுமல்ல உங்களுக்கு காண கண் கொடுப்பவள் அப்பதான் நீங்க சிவபெருமானை பார்க்க முடியும் காமாட்சி கண் கொடுக்க பார்த்தார் கும்பிட்டார் புறப்பட்டார் ஆமாத்தூர் திரு ஆமாத்தூர் காண்டனன் காண்டனன் காரிகையால் தன் கருத்தனாய் பார்த்தேன் பார்த்துட்டேன் அந்த சந்தோஷம் ஆண்டனன் ஆண்டனன் ஆமாத்தூர் எம் அடிகற்கு ஆள் பூண்டனன் பூண்டனன் பொய் என்று சொல்லுவன் கேள்மெண்கள் நான் பார்த்துட்டேன் ஆமாத்தூர் ஐயனுக்கு ஆள் ஆயிட்டேன் நான் ஒண்ணு பொய் சொல்லல உண்மைதான் சொல்றேன் கண்ணு போய் வந்தவல்ல தெரியும் பழந்தனம் இழந்தன படைத்தவரை ஒத்தாள் உழந்து விழி பெற்றதோர் உயிர்ப்பொறையும் ஒத்தாள் சீதாதேவி கையில அந்த மோதரம் கிடைச்ச உடனே கண்ணு போனவனுக்கு கண்ணு வந்தா சந்தோஷப்பட்ட போய் வழிபட்டார் தண்டபாணி சுவாமிகள் சமாதி ஆமாத்தூர் இருக்கு திருவாத்தூர் தண்டபாணி சுவாமிகள் முருகதாசம் அடத்தை முருகதாசுக்கு வழிபாடு செய்யக்கூடியவர் சிறந்த ஞானி ஆயிரக்கணக்கில் பாடல் பாடியவர் மகான் தண்டவாணி சுவாமிகள் பழனிக்கு போகிற இடத்துல ஒரு பாட்டு பாடி போட்டிருக்காங்க தண்டவாணி சுவாமி பாடின பாட்டு அது மகான் தண்டவாணி சுவாமிகள் பாடின பாட்டு உன்னை தவிர மற்றொன்று உண்டெண்டும் உண்ணும் அவர் என்னை தொடரா வாழ்வு என்று அருள்வாய் முருகா உன்னை தவிர வேற தெய்வம் உண்டு சொல்றவன் அவங்க நான் நிக்கப்படாது வரப்படாது நீ தான் எனக்கு தெய்வம் உன்னை தவிர மற்றொன்று உண்டென்றும் உன்னும் அவர் என்னை தொடரா வாழ்வு என்று அருள்வாய் ஒழுக்கம் எல்லாம் இழுக்கும் பழனி எப்பனே ஒழுக்கம் உள்ளவர்கள் சிங்கப்பூர்ல இருந்தாலும் மலேசியாவில் இருந்தாலும் தென்னாப்பிரிக்காவில் இருந்தாலும் ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ல இருந்தாலும் பழனி ஆண்டவை இழுக்கிறானா எழுதி போட்டாங்க தெரியும் விஞ்சி மேலே எலித்துட்டே போவுதல்ல எல்லாரையும் மின்சார இழுக்கல பழனியப்பன் இழுக்கறான்னு எழுதி போட்டுறாங்க பின்னால வந்த புண்ணியவான்கள் அந்த பாட்டை அழிச்சி மேலே வெட்டி அடிச்சிட்டாங்க நம்ம தான் தமிழை விட மாட்டமே யார் அறிவார் தமிழ் பெருமை என்கின்றீர் மதுரி மூதுர் நீர்அறியும் நெருப்பறியும்னு அழிச்சிட்டாங்க இப்ப அந்த தண்டபாணி சுவாமிகள் சமாதி 5 7 1898 ல சமாதி தண்டபாணி சுவாமிகள் திருவாமத்தூர் அபிராம ஈஸ்வரர் முத்தாம்பிகை வட்டப்பாறை அம்மன் எல்லாம் உள்ள திருத்தலம் திருநெல்வாயில் அறத்துறைக்கு போனார் அங்கிருந்து வேகமா திருவாவடுதுறைக்கு வந்துட்டார் திருவாவடுதுறைக்கு வந்தா உடம்புல ஒரு நோய் வந்துருச்சு என்னமோ ஒரு நோய் இந்த மனசு தகராறானாலே உடம்பு தகராறு ஆயிரும் மனசு தைரியமா இருந்தால் திருநாவலூருக்கும் கண்ணிலேன் உடம்பில் அடு நோயால் கருத்தளிந்து தென்னிலாயிருக்கும் சடையானே தேவனே திரு ஆவடு துறையுள் அண்ணலே என்னை அஞ்சல் என்றருளாய் அமரர்கள் ஏரே பொன்னாகல புறப்பட்டு திருத்துருத்தி வந்துட்டார் திருத்துருத்திக்கு அற்புதமான ஒரு பேரு இப்ப மாயவரம் குத்தாலம் திருத்துருத்திக்கு வந்துட்டார் வடகுலத்திலே குளியினார் சிவபெருமான் வடகுலத்தில் போய் குளிச்சார் நோய் நான் சொன்னபடி அவர் செஞ்சிட்டாரா உடம்பு நோய் மாறிற்று என்னை நான் மறக்குமாரை என் உடம்பு அடும் பிணி இடர் கெடுத்த அந்த நோய் மாறிற்று திருவாரூருக்கு வந்துட்டார் வாசல்ல என்னே கும்பிடுறார் பறக்கும் எங்கிள்ளைகால் கிளி பறந்து போகுது பாடுமெம்பூவைகால் நாகனவாய்ப்பறவை பேசுது வேகமா முன்னால போங்க திருவாரூரில் போய் சொல்லுங்க ஒரு பொண்ணு வந்துகிட்டு இருக்கிறா அவளால திருவாரூர் பெருமானை மறக்க முடியலை அவ கையில் போட்டிருக்கிற வளைகள் கலண்டு கலண்டு விழுகுது ஏன் வளைகள் கலண்டு விழுகுது காதலனையோ கணவனையோ நினைச்சா உடம்பு மென்மையா போயிடுமா அப்ப போட்டிருக்கிற வலைகள் கலண்டு போயிடுமா வலைகள் கலண்டா காதல் அதிகம் அர்த்தமா பறக்கும் கிளைகள் எண்ணத்தகம் அடிகள் ஆரூரே மறக்காமையும் வளைகள் இல்லாமையும் ரொம்ப நாளா உறக்கம் இல்லாமையும் உணர்த்த வல்லீர்களே புதுசா கல்யாணம் புருஷனும் தொண்டாட்டியும் சொன்னா ஒரு நாள் வந்து நான் வெளியூருக்கு போறேன் பணம் சம்பாதிக்க நானா என்னங்க கல்யாணம் ஆகி நாள் கூட ஆகலை ஐயோ நீங்கள் வெளியூருக்கு போனா நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு நினைச்சாலாம் உடம்பு ரொம்ப மெலிஞ்சி போச்சான் வலதுகையில் போட்டிருந்த வளையல் கலண்டு விழுந்துருச்சான் இவன் பார்த்தானா சே இப்படி விட்டுட்டு போனா இவளே கலண்டு போயிடுவான் இப்போ புதுக்கி வளையல் தானே விழுந்துருக்கு அப்படித்தான் நினச்சேன் உன்னை பார்த்த உடனே போக வேண்டான்னு தீர்மானம் பண்ணிவிட்டேன் நான் போகலேன்னு நானாம் அப்படியான்னாலாம் சந்தோஷம் வந்து தான் உடம்பு ஊதி போச்சான் இடது கையிலே உள்ள வளையல் ஊதி போன க கையின் பருமனை தாங்க மாட்டாமல் உடஞ்சி போச்சான் ஆக ரெண்டு வளையலும் காலி நங்கை பயணம் நமக்கென்று அளவில் அங்கை பசல நிறமானது செங்கை வளை நெகிழப் பாதி மறுத்தேன் என்று ஓத உளம் நெகிழப் பாதி உடைந்து ஒரு பக்கம் நெகிழ்ந்தது ஒரு பக்கம் உடைஞ்சது ஆக இவன் ஊருக்கு போனாலும் ஊருக்கு போகாமல் இருந்தாலும் வளையல் கடற்காரனுக்கு லாபம் அதான இந்த வளையலுக்கு அவ்வளவு மரியாதை சாரதாமணி தேவியார் கையில போட்டிருந்த வளையல் மங்களத்துக்கு அடையாளம் அதை கலற்றாதே என்று பகவான் ராமகிருஷ்ணர் சொன்னார் அன்னையார் கடைசி வரை போட்டிருந்தார்கள் பறக்குமென் கிள்ளைகால் பாடிட்டாரா கோயிலுக்குள்ள போயிட்டார் திருமூலட்டானம் பெருமானே ஒத்த கண்ணோட பார்க்கிறேன் ரெண்டு கண்ணால பார்த்த பெருமானே காமாட்சி கொடுத்த இடது கண்ணால பார்க்கிறேன் இந்த வலது கண் என்ன சரிப்படலை சரி வச்சுக்க நல்லா இரு என் கண்ணை நல்லா இரு என் பணத்தை நீங்க தரல இல்லை வச்சுக்கிட்டு நல்லா இருங்க என்ன வாழ்த்துறதா வையிறதா மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூலாத்தி போல் உள்ளே கணன்று முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார்த்தங்கள் அல்லல் சொன்ன பட்டியல் போட்டு சொல்றேன் பேஷம் உட்கார்ந்திருக்கி ஐயா வாழாங்கியிருப்பீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதிய விற்று கொள்வீர் ஒற்றி அல்லேன் விரும்பி நான் என்ன உன்னுடைய சொத்து வித்துக்க ஒத்தி வைக்கப்பட்ட சொத்து இல்ல ஒன் சொத்து உடையவன் நீ நான் விரும்பி ஆட்பட்டேன் கட்டாயத்துக்கு ஆட்பட்டனா இல்லை விற்று கொள்வீர் ஒற்றி அல்லேன் ஆட்பட்டேன் குற்றம் ஒன்றும் செய்தது இல்லை அதான் நான் ஒன்றும் தப்பு பண்ணல கொத்தையாக்கினர் கொத்தையினா கண்ணில்லாதவன் அர்த்தம் குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கி நீர் எட்டு கடிகள் கொண்டீர் நீரே படிப்பட்டீர் மற்ற கண்தான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரே வச்சுக்கிட்டு நல்லாரு வாழ்ந்துட்டு போ வாழ்ந்துட்டு போ வாழ்ந்துட்டு போ சிவபெருமானுக்கு புரியாது அப்பா வஞ்சது போதுமா திருவற்றியூர்ல ஆரம்பிச்சு வைய தொடங்கின மனுஷன் திருவாரூர் வரைக்கும் வஞ்சிருக்க சங்கிலி நாச்சியார் இருக்கிற ஊர் திருவற்றியூர் பறவை அந்த தொடங்கி இந்த பண்டாட்டி ஊர் வரைக்கும் ரெண்டு கண்ணு வந்து உடனே இந்த பரிசனங்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சார் அந்த அம்மா கதவை சாத்தி திருவெட்டியூர்ல தொடக்க உண்டு சொல்லிவிட்டான் அவளுக்கு அதுக்குள்ளே தெரிஞ்சிருச்சு பாருங்க அந்த காலத்து பெண்கள் ரொம்ப அறிவாளிகளாக இருந்திருக்காங்க அவளது விஷயமும் தெரிஞ்சிருச்சு இந்த ஆளு திருவெட்டியூரில் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்கிற விஷயம் இந்த பண்டாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு கதவை எல்லாம் ஓடி வந்து பார்க்கறான் கதவை நீ ராத்திரி கோயிலில் படுக்க வேண்டியது சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு எப்படி இருக்கும் சிவபெருமானே பேயும் உறங்கும்ப கேக்க முன்னை வினையால் இவ்வினைக்கு மூலமான இவ்வளவு காதல் அன்னை என்னை உடையாய் நினைந்தருளாய் நாயநீரே நாயநீரே நான் என்ன வழிகாற்றவன் அர்த்தம் நாயநீரே நான் உமக்கு இங்கு அடியேன் ஆகில் நீர் எனக்கு தாயின் நல்ல தோழருமாம் தம்பிரான ஆகில் சந்தேகம் வந்துருச்சோ நான் உனக்கு அடிமை என்பது உண்மையானால் நீ எனக்கு தோழன் என்பது உண்மையானால் ஆக அறிவும் இழந்து அழிவேன் அயர்வு நோக்கி அவ்வளவும் போய் இவ்விரவே பறவை தீர்த்து தாரும் இப்பவே போச்சியார்ட்ட போய் சொல்லு இந்த சண்டையை அவளை கொஞ்சம் மறக்கச் சொல்லு என்னை கூட்டிகிட்டு போகச் சொல்லு சிவபெருமான் பார்க்கிறார் தொண்டனார்தான் துயர் நீக்க தூதனாராய் எழுந்தருள தொண்டர் துயர் நீக்கும் தூதனார் புறவிட்டார் தேவாசிரியன் மண்டபத்து தேவர்களெல்லாம் கூட வர்றாங்க நடந்து போறாரு இந்த பாதத்தையும் தலைமுடியவும் கண்டுபிடிச்சுடலாம் ஒரு காலத்திலே திருவடியும் திருமுடியும் தெரியாமல் காண கண்டுபிடிச்சுடலாம் எல்லா கூட்டத்தோட போறாங்க குபேரம் பக்கத்திலே போறான் ஏதாச்சும் கேட்ட எடுத்து கொடுக்கணுமே சிவபெருமான் அந்த இடத்துக்கு போனவன என்ன பண்றாரு இவர் காலு சிலம்பு கலீர் கலீர்ங்கு வாருங்கள் வாருங்கள் திருவாரூர் தெருவிலே சிவபெருமான் நடக்கிறார் அவரை பார்க்க வேண்டுமா வாருங்கள் வாருங்கள் சிலம்பு ஒலிக்கிறான் போனார்ல மறைகள் தொடர வன் தொண்ட மன்தொடர அந்தாலும் போயிருப்பாரு போய் சொல்லியிருப்பாரு அவர் கதவை தொடர்ந்து இருப்பா இவர் நினைச்சுட்டு இருக்காரு திருவாரூர் வீதியிலே சிவலோகம் முழுவதும் நடந்து போன சிவபெருமான் போன உடனே எப்படி போறார் கோயில் அர்ச்சகரா போறார் அதான் விவகாரம் அர்ச்சகரா போய் கதவை தட்ட ராத்திரி பதினோரு மணி கதவை திறந்தா சுவாமி இந்த நேரத்தில் நீங்க இங்கே இல்ல சுந்தரன் வந்திருக்கிறான் ஏற்றுக்கொள் சுருக்கம் சங்கிலி தொடக்குண்டாருக்கு இங்கு ஒரு சார்பு கட்டப்பட்டவர்னு ஒரு அர்த்தம் சங்கிலி கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் உங்கள் பெருமைக்கு இது தக்கதாகாது நான் அவர் வருவதற்கு இசையமாட்டேன் நீங்களும் போங்கள் பழிச்சு கதை குத்தம் சிவபெருமான் முகத்தில் அடிச்சா கதவை அதுக்கு ஒரு திட்டுமானதுக்கு நாம் பற்ற பாடு பெரும்பாடா போச்சு தாளம்போ தறிப்படுமோ ஆய் சரி ஏன் வலி ஆட்கொண்டீர் இப்பொழுது தூது செல்லுங்கள் நீங்கள் போகாவிட்டால் என் உயிர் போய்விடும் வெம்புரு துயர் நீங்க சென்றார் வல்லார் எல்லா வினைகளையும் உண்டாக்குறவர் இப்போ போறார் இவர் பரவ நெனப்பு தடுமாற்றத்தில் இருக்கிறார் கையிலை வெள்ளிமலை மாதிரி திருவாரூர் தெருக்கள் விளங்கின சிவபெருமான் சிவபெருமானா போறார் விரித்த செஞ்சடையாட வதன சந்திரன் ஆட விரிகமல நயனமாட வெண்முறுவல் நிலவாட நன்னு தமருகமாட வீசும் ஒரு செங்கையாட தரித்த புலி அதளாட அபயகரமாட இரு தங்கு தோல் ஊசலாட தாங்கு நூலாட மேல் ஓங்கு நீராட ஒளிர் தண்பவள மேனியாட உரித்த கரி உரியாட உரகங்கணம் ஆட உபய பரிபுறமுட ஒரு போய் வாசபுரியில் நிற்கிறார் அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பேசறதுக்காக என்ன கூப்டாங்க முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னால போய் அந்த வாசப்படியிலே ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து பரவனாட்சி திருவாரூர்ல சிவபெருமான் போய் வாசப்படியில் யாரோ தெரியலையே அர்ச்சகர் வரமாட்டாரே என்னமோ சந்தேகம் அவரை பார்த்த உடனே மனசு சந்தோஷப்பட்டது ஒருவேளை சிவபெருமான இருக்குமோ தப்பு பண்ணிட்டமோ எப்பவுமே ஆனதுக்கு அப்புறம் தான் புத்தி வரும் முதல்ல புத்தி வராது இப்ப இவர் சிவபெருமான் வந்து அவன் சொன்ன உரிமை திரும்பவும் வந்தோம் அப்பவே வந்தது நான் அர்த்தம் மீளவும் வந்தோம் முன்பு போல் மறுக்காதே இருமுறை வருவீராக என் செய்வேன் இசையாது ரெண்டு முறை வந்துட்டீங்களே நான் மறுக்க முடியுமா வர சொல்லுங்கள் அப்பா நல்ல வேலை இதோட விட்டா மூணாவது முறையும் போகாம வல்லற் பெருமான் பாடுறாரு காமனை எரித்தவனை ரெண்டு முறை திருவாரூர் திருவள்ளையெல்லாம் நடக்க விட்டாரான் யாரு சுந்தரமூர்த்தி சுவாமி ஊரூரும் பல எப்போ திரு தேரூரும் திருவாரூர் திருவுதொறும் நடப்பித்தாய் ஆரூர நின் பெருமை அயன்மாலும் அளப்பரிதே பேரூரும் பறவை மனப்பிணக்கர எம்பெருமானை ஊரூரும் பல புகழ இரவில் எங்க தேரூரும் திருவாரூர் திருவுதொரும் நடப்பித்தாய் ஆரூர நின் பெருமை அயன்மாலும் அளப்பரிதேன் ராமலிங்க சுவாமி நால்வரையும் அப்படி பாடியிருக்கார் இந்த பாட்டு அப்படி முடிஞ்சது சந்தோஷம் ரெண்டு பேருக்கும் கொஞ்ச நாள் ஆச்சு திருப்பெங்கூருக்கு போகிறார் திருமங்கலக்குடிக்கு போகிறார் அங்கிருந்து கிளம்பிட்டார் ஒரு முக்கியமான செய்தி இப்போ புள்ளிருக்கு வேலூர் வைத்தீஸ்வரன் கோயில் அங்கிருந்து திருப்பெங்கூர் போகிற பாதையில் நடுவில் திருமங்கலக்குடி திருமங்கலக்குடியில் ஒரு வேளாளர் அவருக்கு அவருக்குலிக்காம நாயனார் அவரு அரசாட்சி பண்ணுகிறார் ராஜா கொடுக்கிற பட்டம் ஏயர்கோண் இவர் ஒரு சேனை தலைவர் இவருக்கு கோபம் பொங்குது என்ன கோபம் சிவபெருமான பொண்டாட்டிட்ட தூது விட்டு இருக்கிறானே இந்த ஆளை உதைக்க நம்ம பாஷையில் சொன்னா நம்ம பாஷையில் சொன்ன செய்யலாமா எவ்வளவு பெரியால் சிவபெருமான் அவரை போய் இவங்க சண்டைக்கு இழுத்து விட்டுட்டார நாயனை நாயகன் தலைவன் நாயனை அடியான் ஏவும் காரியம் நன்று இதனை செய்வான் தொண்டனாம் இவனுக்கு பேர் தொண்டனா இவன் ஆ தொண்டன் என்னே பாபம் பேஜனேன் பொறுக்க ஒன்னா பிழையினை செவியால் கேட்பது ஆயின பின்னும் மாயாது இருந்தது என் இப்படி ஒருத்தன் சிவபெருமான தூதனுப்புனத கேட்டதுக்கு அப்புறமும் நான் சாகாம இருக்கிறனே அவர் பக்தி எப்படி பாருங்க இந்த ஏகருகோன் கலிக்காம யார் தெரியுமா மானக்கஞ்சார நாயனாருக்கு மாப்பிள்ள அவர் யாரு மானக்கஞ்சார கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண அன்னைக்கு கும்பிட்டார் சிவனடியார் இப்படி இந்த பொண்ணை பார்த்தார் தலைமுடி இவ்வளவு நீளமா இருக்கே ஆறு அடி ஏழு அடி இருக்கும் தலையிலிருந்து கீழே வரைக்கும் தலைமுடி எனக்கு இது வந்து பஞ்சவடிக்க ஆகுமே எப்படி இருக்கு இவருக்கு பஞ்சவடிக்காகவா அவ இத்தனை வருஷம் வளர்த்துருக்கா எனக்கு இது பஞ்சவடிக்க ஆகுமே பூநூலுக்கு அப்படியான் நாரா அப்பா அந்த பொண்ணு தலையை குனிஞ்சாலும் அப்படியே முடிய வெட்டி கொடுத்துட்டார் கல்யாண பொண்ணு பாப் பண்ணிட்டு நிக்கிறாப்பில நிற்குது யோகிச்சு பாருங்க சந்தோஷம் தாங்கல எல்லாருக்கும் ரெண்டு பேர் அவளுக்கு மகிழ்ச்சி அவருக்கு மகிழ்ச்சி சிவனடியார் மறைஞ்சு சிவபெருமானா நிக்கிறார் எது கேட்டாலும் கொடுத்துருவார் போல இருக்கே இதுக்குள்ள மாப்பிள்ள வந்துட்டார் மாப்பிள்ளை யாரு நம்ம ஏ அருகோன் கழிக்காமற் வந்தாங்களா கொஞ்சம் பாக்கியம் உள்ள பொண்ணு திரும்பினாரா பொண்ணுக்கு திரும்பவும் தலைமுடி வளர்ந்து விட்டது கடவுளுக்கு கொடுத்தது மீண்டும் வரும் ஒரு பங்கு கொடுத்தா உங்களுக்கு நூறு பங்கு திரும்பி வரும் எழுதி வச்சு திருப்பணிக்கு கொடுத்த காசு நமக்கு நூறு பங்கு வரும் நூறு பங்கு யாருக்கு வர வேணும்னு தலையெழுத்து இருக்கோ அவன் தான் திருப்பணிக்கு பணம் கொடுப்பான் அவன் தான் அடியாரிகளுக்கு சோறு போடுவான் பூட்டி விடுவான் இதான் கதை எப்படி இருக்கு சந்தோஷம் அந்த ஏயரு கோன் கழிக்காம நாயனார் பரம பக்தர் அந்த மாப்பிள்ள இப்போ அவருக்கு கோபம் தாங்கல இந்த சுந்தரனுக்கு நேரில் பார்க்க கூடாதுன்னு இருக்கார் சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு சேதி தெரிஞ்சிருச்சு கொஞ்சம் செய்ய வேண்டியிருக்கு சரி நான் ஒரு ஏற்பாடு பண்றேன் என்ன அவருக்கு சூழநோய் உண்டாக்குறேன் கையில் ரெடியா வச்சிருக்கிறது சூழநோய் தான் அப்பர் சுவாமிக்கு சூழ நோய் இப்ப இவருக்கு ஒரு சூழலை நோய் சூழல் ஏற்பாடு பண்ற வைத்த வலிக்கும் நீ போய் தீர்த்துட்டு வாந்தரர் புறப்பட்டார் இவருக்கு வைத்து வலி வந்துருச்சு சிவபெருமான் சொல்றார் சுந்தரர் வந்து தீர்த்தால் இந்த வயிற்று நோவு போகாது வைத்த வலிக்குது தாங்கள கோபம் வந்துருச்சு தம்பிரான்ர என்று வழ வழிழி சார்ந்து வாழும் இம்பரின் மிக்க வாழ்க்கை என்னை எங்கப்பா அவங்கப்பா அவங்கப்பா அவங்கப்பா ஏழு தலைமுறையா நான் சிவபெருமான கும்பிடுறேன் எனக்கு வர சூழல் நோயை பொண்டாட்டிட்டு சிவபெருமான அனுப்பினாலும் வந்து தீக்கிறதா இத்தனை தலைமுறையா கும்பிடுறேன் அறியாழ்வார் திருப்பல்லாண்டு பாடுவார் எந்தை தந்தை தந்தை தந்தை தந்தைதம் ஊத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வழி வழியாட்சோம் திருவோண திருவிழாவில் அந்த எம்போதில் அறிவுருவாகி அரிய அளித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுதுமே எங்கள் மதுரையில் பாட்டு திருப்பல்லாண்டு மாதிரி ஏழு தலைமுறையா நான் கும்பிடுறேன் எனக்கு சூழநோய் இந்த ஆளு தீக்கிறதா கூடாது வம்பன ஆண்டு கொண்டான் ஒருவனே தீர்ப்பான் வந்து திண்ணிய சூளை தீர்க்க சுந்தரன் வருகிறான் சொல்லிவிட்டார் இவருக்கு கோபம் தாங்கல அவன் வந்து என்ன சூழலை தீர்க்கிறது வயிறு இருந்த சூளை இருக்கும் உடைவாள உருகி வெட்டிக்கிட்டார் வயிற்ற பயிர் இருந்தே சூழ நோய் பயிர் இல்லைன்னா சூளை எப்படி மற்றவன் இங்கு வந்து தீர்ப்பதன் முன் நான் மாய பற்றி நின்று என்னை நீங்க பாதகூலை வயிற்று நோடு கிழிப்பன் கிழிப்பேன் வயிற்றையும் சேர்த்து கிழிப்பேன் என்று உடைவாள் தன்னால் செற்றிட உயிரினோடும் சூளையும் தீர்ந்ததன்றே உயிரும் போச்சு சூளையும் போச்சு செத்ததுக்கு அப்புறம் உட்கார்ந்து இருக்கும் நம்ம வீட்டுக்கு வர்றார் சுந்தரர் அப்பர் சுவாமிகள் வந்த பொழுது வரவேற்ற மாதிரி குழந்தைய உள்ள சுருட்டி வச்சு வந்து நின்ற மாதிரி மருவி இங்கனைந்தார் நம்பி என்று எல்லோரும் கூற ஒருவரும் அழுதல் செய்யாது ஒழிக யார் அலாதீர்கள் நிறுத்துங்க உடம்ப கொண்டே மறைச்சு வச்சு விட்டாங்க வெளியில் வந்தாச்சு வாயில்ல தீபம் பூரண கும்பம் மலர் மாலை மனசுக்குள்ள துக்கம் வெளியில மலர் மாலை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடியில் போட்டு காலில் விழுந்து கும்பிட்டு காலை கழுவி தண்ணீரை தெளித்து கொள்ள அவர் கேட்கிறார் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அவர் எங்கே இருக்கார் சூழ நோயை நான் மாற்ற வேண்டும் என்ன சொல்லுவார் உள்ள பள்ளி கொள்கின்றார் தூங்கிக்கிட்டு இருக்கார் மாதர்தம் ஏவலாலே மனைத்தொழில் மாக்கள் மற்ற இங்கு ஏதம் ஒன்றில்லை ஒன்னும் தப்பு இல்லை உள்ளே பள்ளி கொள்கின்றார் அவர் தூங்கிக்கிட்டு தானே இருக்கார் சாவுங்கிறது பெரிய தூக்கம் இல்லையா ஒன்னும் பொய் சொல்லல இது வந்து சின்ன சாவு அது வந்து பெரிய தூக்கம் இப்ப தூங்குற பாருங்க இது வந்து என்ன சொல்றார் மன தொழில் மாக்கள் மற்ற இங்கு ஏதோ ஒன்றில்லை உள்ளே பல்கின்ற உள்ளே பள்ளி என்ன தீது அணைவில்லை மனம் தெருளாது ஏதோ என் மனசுல ஒரு மாதிரியா படுது இன்மை ஆதலால் அவரை காண வேண்டும் என்று அருவளி செய்தார் நாம் பார்க்கணவரை தூங்குறாரா பரவாயில்ல போய் பார்க்கிறேன் ஒன்றொன்றர் பின்னு கூற மற்றவர் தம்மை காட்ட கொண்ட காமிச்சா வயிறு கிழிஞ்சு செத்து கிடக்கிறார் ஐயோ இதுக்கு நானில் காரணமாக போயிட்டேன் ஒரு அடியவர் இறந்ததுக்கு நான் காரணமாகிவிட்டேன் நான் இருக்கக்கூடாது அவர் பக்கத்தில் கிடந்த உடைவாளி எடுத்து சுந்தரமூர்த்தி தான் தன் கழுத்தை வெட்டி போக அவர் எந்திரிச்சு இவர் கையை பிடிச்சி எந்து இவர் கையை பிடித்துக் கொண்டார் கோள் உருமனத்தராகி குற்றுடைவாளை பற்ற ஆளு தம்பிரானார் அருளினால் அவரும் கேட்டேன் என விரைந்து எழுந்து கையில் வாழினை பிடித்துக் கொள்ள வந்தொண்டர் அவரை வணங்கி வீழ்ந்தார் அவர் எந்திரிச்சு இறந்தவர் எந்திரிச்சு வாளோட கையை பிடிச்சுக்கிட்டார் இது யாரு வரலாறு அற்புதமான வரலாறு ரெண்டு பேரும் புறப்பட்டார்கள் திருப்பன்கூருக்கு வந்து கும்பிடுகிறார்கள் அந்த நாளன் முன்னடைக்களம்புதன் அவனை காப்பது காரணமாக வந்த காலன் தன் ஆறுகிறதனை மார்க்கண்டையனுக்காக மனுடைய உயிரை எடுத்துக்கொண்ட உனக்கு வன்மை கண்டடியேன் எந்த நீ என்னை நமன் தமர் அலியில் இவன் மற்ற என் அடியான் எமன் வர்ற பொழுது கிட்ட வராதே இந்த சுந்தரமூர்த்தி என்னுடைய அடியான் என்று சொல்ல வேண்டும் அந்த சிந்தையால் வந்து உன் திருவடி அடைந்தேன் சொல்லும் பொழில் திருப்புன்கூருளானே ஒரு அற்புதமான பாட்டு திருப்பாட்டு என்ன சிவபெருமானே குற்றம் பண்ணினவங்க குற்றத்தை பூரா நீ மன்னிச்சிருக்க யார் யார் குற்றம் பண்ணனா ஒன்னு திருஞான சம்பந்தர் ஐயோ அவர் குற்றம் பண்ணாரா ரெண்டு திருநாவுக்கரசர் மூணு நந்தனார் நாலு சூதன் அஞ்சு சாக்கியன் ஆறு செலந்தி ஏழு கண்ணப்பன் எட்டு கணம்புல்லன் இந்த எட்டு பேரும் தப்பு பண்ணாங்க நீ மன்னிச்சிருக்க நான் தப்பு பண்ண மன்னிக்க வேண்டாமா அதனாலதான் எட்டு பண்ணாங்கிட்டு கைலாசத்துக்கு போயிட்டார் டிகிரி கொடுத்தா பல்கலைக்கழகத்துக்கு ஆகிறது தகுதி உள்ள வந்த ஒரு சமணத்தில் கடந்தார் திருநாளை போவார் இந்த உடம்பு தடை இந்த உடம்பு தடை நான் பல்லனா பிறந்துட்டேன் போகூடாது போதர் சூதாடினார் பின்னால வரப்போகுது சூதாடி அடியார்களுக்கு சோறு போட்டார் சாத்திய நாயனார் கல்லு விட்டு அடிச்சார் சிலந்தி பூச்சி யானைக்குள்ள புகுந்து யானையை கொன்று விட்டது கண்ணப்ப நாயனார் செருப்பு காலால மிதிச்சான் கணம் புல்லன் தலைமுடிய வச்சு விளக்கரிச்சான் வரப்போகுது பின்னால இத்தனை பேரும் தப்பு பண்ணியிருக்காங்க நீ மன்னிச்சிருக்க என்ன மட்டும் போட்டு பாக்கிறியோ கற்றசூதன் சிலந்தி கண்ணப்பன் கணம்புல்லன் என்ற குற்றமே செய்யணும் குணமெனக் கருதும் கொள்கை கண்டு நின் குறைகளல் அடைந்தேன் பொற்றிரள் மணி மலரும் பொய்கை சூழ் திருப்புங்கூருளானே போடப்பட்டார் அதோட அவர் கதையை நிறுத்திக்கிறோம் இன்னைக்கு அதுக்கு மேல மூணு வரலாறு பார்க்கணும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாற்றை இதோட நிறுத்திக்கிறோம் பின்னாலே சேரமான் பெருமாள் வரலாற்றில் இன்னும் கொஞ்சம் வரும் கடைசி வெள்ளான மிச்சம் வரும் இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமி எங்கே இருக்கார் திருப்பெங்கூரில் நிற்கிறார் மறந்துடாதீங்க நந்தி வளகுன திருத்தலம் திருப்பெங்கூர் நம்ம அடுத்த வரலாற்றுக்கு போகிறோம் பெருவான் சுந்தர்மூர்த்தி சுவாமிகளுடைய திருத்தொண்ட தொகையை எடுத்துக்கொண்டு விரிவாக பேசுகிறார் மதுமலர் நற்கொன்றையான் அடியா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் முடிச்சு ஏயர்கோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன் முடிச்சு நம்பிரான் திருமூலன் நடிகார்க்கும் அடியேன் நாட்டமிகு தண்டிக்கும் மூர்கருக்கும் அடியேன் அம்பரான் சோமாசிமாரனுக்கும் அடியேன் ஆற் ஊரன் ஆறு ஊரில் நாலு வரலாறு இருக்கு மூணு நாலு வரலாறு இருக்கு முடிக்கிறோம் இன்னைக்கு இந்த நாலு வரலாறு முடிக்கணும் திருமூலர் இப்ப வரார் திருமூலர் திருமூல வரலாறு இங்கே வருது இதுல நம்முடைய பெரிய புராணத்தில் அற்புதமான வரலாறு ஆகமங்கள் இருபத்தெட்டு ஒன்பது ஆகமங்களை திருமூலர் தமிழாக்கினார் இதில் பாட்டு மொத்தம் இருபத்தெட்டு பாட்டு பாடியிருப்பார் சேகலார் சுவாமி திருமூலர் வரலாறு கரெக்டாக இருபத்தெட்டு பாட்டு ஏன் இருபத்தெட்டு ஆகமங்களின் சாரம் வாசினா பிராணவாயு பூச்சிக்காற்று பிராணவாயு நம்ம இந்த சுண்டு இருக்கு பாருங்க மாத்தரைன்னு பேர் அங்குலம்னு அதுக்கு பேர் வைக்கலாம் எட்டுறது விருட்டுன்னு பன்னெண்டு அங்குள்ள விட்டுடுறோம் அங்குலம் எட்டு ரூபாய் சம்பாதிச்சு பன்னெண்டு ரூபாய் செலவழிச்சா என்ன ஆகும் நாலு ரூபா கடன் ஆகும் சேர்ந்துகிட்டே போனா ஒரு நாளைக்கு கடங்கார வீட்டை எடுத்துக்கிட்டு போயிடுவேன் அதே தான் இங்கேயும் இழுக்கிற மூச்சு எட்டு அங்குலம் விடுற மூச்சு பன்னெண்டு அங்குலம் நாலு மூச்சு நட்டப்படுது யமதர்ம ராஜா ஒரு நாளைக்கு வந்து இந்த உடம்பை எடுத்துக்கிட்டு போயிடுவேன் வாசின்னா மூச்சு காட்டு வாசிய திருப்பி போட்டா சிவா வாசிவா சிவா சிவா சிவா சிவா சிவா சிவா வாசியை திருப்பி போட்டா சிவா சிவன் அடியார்கள் இந்த மூச்சு நட்டப்படாமல் நிறைய இழுத்து கொஞ்சமாக விடுவார்கள் பிராணாயாமத்தினாலே இவர்கள் கூடம் எடுத்து குடிவுக்க மங்கையர் ஓடுவர் மீளுவர் பன்னிரண்டுலம் வெளியில போறது பன்னெண்டு அங்குலம் நீடுவர் எண் விரல் எட்டு அங்குலம் கண்டிப்பர் நால் விரல் நாலுல அட்டமா போகும் கூடில் கொழில் கோல அஞ்சலுத்தாமே இதை மாற்றி சிவபெருமான் அருளாலே பிராணாயாமம் செய்தால் அஞ்சலுத்து மயமான சிவபெருமானை இந்த உடம்பு அடையும் திருமூலர் திருமந்தரான் இதுதான் கோபத்தினாலும் உண்டாகும் பயத்தினால் மூச்சு நட்டம் உண்டாகும் பாரதியார கேட்டாங்களா நூறு வருஷம் வாழ்றதுக்கு என்ன செய்யணும் அச்சத்தை வேட்கைதனை அடித்து விட்டால் அப்போது மங்கே அடிந்து போகும் அச்சத்தை ஆசையவும் விற்று மிச்சத்தை பின் சொல்வேன் சினத்தை முன்னே வென்றிடுவாய் கோபத்தை விடு மேதினியில் மரணமில்லை பாரதி வாக்கு இவர் அதையெல்லாம் சொல்றார் சிவயோகியாக இருக்கக்கூடிய சுந்தரநாதர் கைலாசத்துக்கு போறார் இப்ப நான் சொல்றது சேக்கிளார் பார்வையில் திருமூலர் இதுக்கு மாறுபட்ட செய்திகளும் உண்டு நான் அங்க போகல பெரிய புராணத்தில் உள்ளபடி சொல்லிக்கிட்டு போறேன் ஒரு பெரிய சிவயோகி நந்தியம்பெருமான் கிட்ட போய் படித்தார் திருமந்திரத்தில் நிறைய செய்திகள் இருக்கு நான் அங்கெல்லாம் போகலை நந்தியம்பெருமான் கிட்ட படித்தார் அகஸ்திய முனிவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் அங்கேருந்து புறப்பட்டார் கைலாசத்திலிருந்து புறப்பட்டார் திருகேதாரன் கும்பிட்டார் நேபாளம் கும்பிட்டார் அவிமுத்தம் கும்பிட்டார் அது என்ன அவிமுத்தம் காசி காசிக்கு இன்னொரு பேர் அவிமுத்தம் திருப்பரு கும்பிட்டார் அங்கிருந்து நடந்து வரார் யோகி திரு காலத்தை திருவாலங்காடு காஞ்சிபுரம் திருவதிகை சிதம்பரத்துக்கு வந்து சிதம்பரத்துக்கு வந்துட்டார் சிதம்பரத்தில் வழிபாடு பண்ணார் ரொம்ப மகிழ்ச்சி சிதம்பரத்திலிருந்து திரும்பி போறார் பொதிகைக்கு போகணும்னு ஆசை வர்ற வழி காவிரி கரைக்கு வந்துட்டார் போனா குறுகி குறுகி குறுகி ரொம்ப சேர்ந்தது போய் சேர்ற பொழுது தண்ணி ரொம்ப கொஞ்சமா இருக்கும் சாமி சொல்றார் இந்த கடல் சிவபெருமானுக்கு நஞ்சு கொடுத்தது என்று மக்களுக்கெல்லாம் தண்ணீரை கொடுத்து விட்டு கடல் வயிறு நிறையாத காவிரியின் கரையடைந்தார் கடல் வயிறு நிறைய போகாம கொஞ்சம் போல தண்ணியா அடல் விடையின் மேல் வருவார் அமுது செய்ய அஞ்சாதே விடம் அளித்தருதினிக்கு வளம் நிறைத்தே கடல் வயிறு நிறையாத காவிரியின் கரை அணைந்தார் காவிரி கரை திருவாவது அடுத்துறை பசுத்தன்மை மாற்றப்பட்ட இடம் கோகலி என்பது அதுக்கு இன்னொரு பேரு என்று பல பெருமக்கள் சொல்கிறார்கள் கோகலி என்பது திருப்பெருந்துறை அல்ல கோகலி என்பது இரு ஆது பசு களி என்பது அற்று போவது கோகி ரெண்டு ஒன்று பல பெருமக்கள் எழுதியிருக்கிறார்கள் திருவாவரதுறைக்கு வந்துட்டார் கோயில்ல கும்பிட்டார் வெளியில வந்தார் சின்ன கிராமம் பசுக்கள் சுற்றி நிற்கின்றன கண்ணீர் விடுகின்றன இடையன் நடுவிலே விழுந்து இறந்து கிடக்கிறான் இவனுடைய துன்பத்தை மாற்ற வேண்டும் ஈனம் இவருக்கு அடுத்தது என்ன செய்கிறது நம்பர் அருளாலே இந்த பசுக்கள் உற்ற துயரை நான் தீர்ப்பேன் பசுக்களின் மீது கருணை வந்தது அவருக்கு நான் தீர்ப்பேன் என்ன செய்யலாம் பசுமாட்டுக்கு போய் ஆதரவு சொல்ல முடியுமா ஒன்னும் சொல்ல முடியாது அப்ப என்ன செய்யலாம் இடையன் எழுந்தாலன்றி பசுக்களின் துன்பம் போகாது இடையனுக்கு பேரு மூலன்னு பேர் இவருக்கு சுந்தரநாதர் பேரு சேக்கிலார் சுந்தரநாதர் சொல்லல திருமந்திரத்திலே சுந்தரநாதர் கூடுவிட்டு கூடு விட்டு கூடு பாய்ந்தார் இந்த சட்டையை கலட்டிட்டு உள்ளே இருக்கிற ஆன்மாவை அந்த சட்டைக்குள்ள செலுத்தினார் உடம்பு ஒரு சட்டை அதனாலதான் பரம ஞானிகள் சட்ட போடாம தெரிவாங்க திருவான சன்னியாசியா தெரிவாங்க சதாசிவிரமேந்திரால் ஒரு புண்ணியவன் நெருல சமாதி கரூருக்கு பக்கம் சதா சிவபிரால் கிடையாது தெருவில் போறார் கோஷா பெண்கள் இருக்கிற தெரு ஒரு பெரியவர் வந்தார் சாமியாரே இப்படி ஒன்னும் போடாம இந்த தெருவில் போகக்கூடாது கோஷாஸ்திரிகள் உள்ள பகுதி இது சித்தம் போக்கு சிவம்போக்கு பேச மாட்டார் மௌன சுவாமி அப்படியே போறார் முஸ்லிம் பெரியவருக்கு கோபம் வந்துருச்சு நான் சொல்லிக்கிட்டே போறேன் இப்படியே இந்த தெருவுக்குள்ள போற அடுத்தடி எடுத்து வச்சா கைய வெட்டி அதுவும் கேட்கல சித்தம் போக்கு சிவம் போக்கு முஸ்லிம் பெரியவர் ஓடினார் ஒரு அறிவால் எடுத்த அந்த வலது கையை வெட்டி விட்டார் வெட்டி கீழே விழுந்தது அதுவும் தெரியல போய்கிட்டே இருக்கார் சார் அது எப்படி சார் போவாரு அப்படின்னு கேக்குறீங்கல்ல நான் கடைசியாக காலேஜில் வாங்கின சம்பளம் இருபத்தையாயிரம் ரூபா இப்போல்லாம் சம்பளம் நிறைய ஏறிப்போச்சு அப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கும் இதே சம்பளம் அவர் இருபத்தையாயிரம் ரூபாயில் இந்த பிடித்ததெல்லாம் போக ஒரு பதினேழாயிரம் ரூபா மிச்சம் வந்தது பதினேழாயிரத்தை நூறுரூவா ஐநூறுரூவா நோட்டாக வாங்கி வச்சு பையில் வச்சுக்கிட்டு வரார் பஸ்ஸில் ஏறி இப்படி நிற்கிறார் பை கனமாக இருக்குது சைடு பாக்கெட்டு எவனோ ஒருத்தன் பையோட கட் பண்ணிவிட்டான் இவர் சந்தோஷமா ஆரிய பவானுக்கு போய் கூட்டுக்காரம்மா பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லாம் ஸ்வீட்டு வாங்கி எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பில்லு வர பைக்குள்ள கையைத்தார் பையவே காண சட்டையில் பை போனது அவருக்கு தெரியலை உடம்புங்கிற சட்டையில கை போனது சதாசிவிரமேந்திராளுக்கு தெரியல நம்ம உடம்பு நான் நினைக்கிறதுனால கை போனா நமக்கு வலிக்குது அவர் சட்டையில இந்த உடம்பு சட்டைன்னு நினைச்சதுனால சட்டையில பை போனது தெரியாத மாதிரி உடம்புங்கிற சட்டையில் கை போனது தெரியலை இந்த பெரியவர் பயந்து போனார் இன்னும் கை போனதுக்கு அப்புறம் இவர் பாட்டுக்கு போனா இந்த மகா ஞானி கையை தூக்கிட்டு முன்னாலே ஓடி போய் காமிச்சாரான் அப்புறம்தான் புத்தியில் பட்டுது ஓ கை விழுந்திருக்கேன்னாராம் அவர் கையை ஒட்ட வச்சாராம் ஒட்டிக்கிச்சான் இவர் பாட்டுக்கு போயிட்டார் சதாசிவ பிரம்மேந்திராள் எதுக்கு சொல்ல வந்தேன் இதெல்லாம் அவங்களுக்கு முடியும் இந்த உடம்பு சட்டை இதில் இருந்து உயிரை அந்த சட்டைக்குள்ள புகுத்தினார் திருமூலர் இவருக்கு பேரு சுந்தரன் ஆதர் அந்த உடம்புக்கு பேரு மூலன் எழுந்த உடனே உடம்புக்குத்தானே பேரு ஆன்மாவுக்கு பேரு ஆன்மாவுக்கு பேரு கிடையாது அதனாலே மூலன் எழுந்தான் எல்லா பசுமாடும் வீட்டுக்கு போயிடுச்சு கடைசி ஒரு வீடு போயிடுச்சு வீட்டுக்கு பொண்டாட்டி முகத்தை பாக்குறா என்னமோ வித்தியாசமா தெரியுது பொறுத்து முக பிரகாசம் மனசு நல்லா இருந்தா முகம் நல்லா இருக்கும் மனசு வாடிட்டா முகம் வாட்டம் அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் காட்டும் முகம் இவர் முகம் பளிச்சுன்னு இருக்கு பறவைஞானியா தெரியுது காலம்பூட போனவ மாதிரி தெரியல ஒரு மாதிரியா இருக்கு என்னமோ தெரியல தொடர்றதுக்கு பக்கத்துல வந்தா தோல்லை கையை வைக்க வந்தா நம் இவருக்கு அடுத்தது என மெய் தீண்ட அதற்கு இசையார் என்னுடன் அனைவு ஒன்று இல்லை உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது காலையில் போன மனுஷன் தானா இவர் புரியலியே வந்தார் கோயிலுக்கு பக்கத்துல ஒரு சத்திரத்துல வந்து சிவோகம் உட்கார்ந்துட்டார் உதவ மாட்டார்ளுக்கு உதவ மாட்டார் என்ன அர்த்தம் குழந்தை குட்டி பெற்று உதவ மாட்டார் தியானத்தில் உட்கார்ந்துட்டார் அவர் உலகத்துக்கு உதவ போறார் இதுவரைக்கும் உதவல புட்டு போயிட்டாங்க இவர் ஓடி வந்து இந்த ஷட்டையை போட்டிருந்தாரில் பழைய உடம்பு வந்து பார்த்தா அதை காணும் தீபிடிச்சு எரிஞ்சு போச்சு பகவானே இந்த உடம்புல இருக்கணும்னு உன் திருமூலர்னு பேரு வந்தது திருவாவரதுரைக்கு வந்தார் அரசமரத்தின் கீழே உட்கார்ந்தார் ஓராண்டுக்கு ஒரு பாட்டு மூவாயிரம் ஆண்டு மூவாயிரம் பாட்டு முதல் பாட்டு ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் இப்படியே பாடுறார் ஐந்து கரத்தனை இல்லை முதல் பாட்டு ஒன்றவன்தானே அப்படின்னு சேக்கிலார் சொல்றார் ஐந்து கரத்தனை பின்னாலே யாரோ ஒரு அறிவாளி நல்லா பாடி உள்ள சொல்லிக்கிட்டார் நம்ம ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம் பெறு போலுமேற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே யார் பாடின பாட்டு திருமூலர் பாடின பாட்டு சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துருக்கான் ஆனால் அது சேராது மூவாயிரத்தி பாட்டு திருமூலர் திருமந்திரம் திருமந்திர ஒரு மூணே மூணு பாட்டு சொல்லிட்டு அதுக்கு மேல போறேன் வந்து திருமலர் பக்கத்தில் போயிட்டார் குளிச்சுட்டு சிவபெருமானுக்கு ஒரு பூ போட்டு கும்பிடுவியா அதெல்லாம் கிடையாதுங்க போன போது பூ போட வேண்டாம் பூவை வாங்கிட்டு போய் பொண்டாட்டிக்கு வையி ஒரு பச்சிலையாவது போடலாம்ல அதெல்லாம் கிடையாதுங்க பச்சிலையெல்லாம் போடுற பழக்கம் இல்லை சரி பரவாயில்ல இந்த பசுமாட்டுக்கு என்னமாவது கொஞ்சம் அகத்தி கீரை கொடுப்பியா நம்ம தெருவில் யாருக்கு அந்த பழக்கம் கிடையாது அப்படி பார்த்து நாங்கள் உட்கார்ந்து இருக்கோம் ஒரு தெருப்பூரா அப்படியா சரிப்போ சாப்பிட்ற பொழுது ஒரு கைப்பிடி சோறு எடுத்து எவரும் சிவனடியா வைப்பியா நம்ம பரம்பரையிலே கிடையாதுன்ட்ட இவன் என்னதான் பண்றது சரி போன போகுது நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் அதையாவது செய் என்ன யாரும் வந்து பேசினா இனிமையா பேசு இது பரவாயில்ல கை காசு ஒன்றும் செலவில்லை யாவர்க்கும் மாம்கிறவர்க்கு ஒரு பச்சிலை மா பசுவுரு வாயுரை யாவற்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி சோத்த பூரா கேட்கிறாரு ஒரு கைப்பிடி சோறு யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே யாராவது வந்து கேட்ட இனிக்க பேசு வள்ளுன்னு விலாதே திருமூலர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே அத்திப்பழம்னு ஒண்ணு புது அரக்கீர வித்து ஒண்ணு ரொம்ப சின்னதா இருக்கு இந்த கீரை விதை அத்திப்பழத்துக்குள்ளி பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு ஒரு நாள் அத்திப்பழத்தை அறக்கீர வித்து பூரா சாப்பிட்டு எல்லாரும் கத்திக்கிட்டு அதை தூக்கிக்கொண்டே காட்டில் போட்டாங்க அரைக்கீரை வித்து உசுறான் இருக்குல்ல இதை கடவுள் சேர்த்து வச்சு விட்டானா அத்திப்பழமும் அரைக்கீரை நல்வித்தும் கொத்தி உழை பெய்து கூழட்டு வித்தனர் அத்திப்பழத்தை அரைக்கீரை வித்து உண்ணிப்பழமாக உடம்ப உயிர் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுதான் கடைசியில் போட்டு கத்தி எடுத்தவர் சும்மாவா தூக்கிட்டு போறான் அழுது கத்திக்கிட்டே தூக்கிட்டு போறாங்க கத்தி எடுத்த சாப்பிடுறதுக்கா இல்ல தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அவனை தமிழ் பாடுறதுக்கு ஆழ்வனுமா அதுக்கு என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் யாரு சொன்னது மட்ராசில் கேட்டேன் திருமூலர் நின்றே நிலை பெற நீர் நினைந்து பசு பாசத்தோடு சேர்ந்திருக்கிற பொழுது பதி கிட்ட வரமாட்டார் பதி வந்துட்டார் பாசம் ஓடி போயிடும் பசு பதியோடு சேர்ந்திடும் பதியினை சென்றம் பதி அணுகில் பசு பாசம் இல்லாவே எல்லாம் அவர் பாட்டு மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை கல்லை கண்டா நாயக்கான நாயக்கண்டா கல்லக்கான அப்படின்னா என்ன அர்த்தம் நாயை அடிக்கிறதுக்கு கல்லை தேடுறான் கல்லக்கான கல்லு கிடக்குன்னு பாக்குற நாய் ஓடி போயிருச்சு அப்படின்னு அர்த்தமா இல்ல பளிங்கு கல்லால ஒருத்தர் நாய் பண்ணி வச்சிருந்தேன் ஒரு ஆளு போனவன் பளிஞ்சு கல்லை தடவி பார்த்தேன் கல்லு அழகா இருக்குடான்னு கல்லை நாயத்தையோ நினைச்சு மரத்தில் யானை பண்ணி வச்சா பார்த்தவனுக்கு மரம் தெரியலே மரத்தை பார்த்தவனுக்கு யானை தெரியலே மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை மறைத்தது பார்முதல் பூதம் உலகத்தை கடவுள் படைச்சார் நம்ம உலகத்தையே பார்த்து தெரியல ஞானிகள் கடவுளை பார்த்தார்கள் உலகம் தெரியலே அவ்வளவுதான் ரொம்ப சாதாரண அற்புதமான வாக்கு ஒன்னொன்னு அப்படி கோயிலில் உள்ள சாமிக்கு நெய்வேத்தியம் போட்டால் நமக்கு வராது நமக்கு சாப்பாடு போட்டால் சாமிக்கு போய் சேரும் நீங்கள் அடியார்களுக்கு சாப்பாடு போட்டால் அது யாருக்கு சேரும் ருத்ரகாளியம்மன் திருவடிகளை போய் சேரும் சிவகுமாரன் மறந்துடாதீங்க சோறு போட்டால் அது யாரை சேரும் அம்பாலை போய் சேரும் நாங்கள் சாப்பிடலை அவ சாப்பிட்றா உள்ள உட்காந்து படமாடும் கோயில் பகவர்கொன்றியில் நடமாடும் கோயில் நம்பர்கதா கோயிலுக்கு போய் சாமிக்கு ஏதாச்சும் பண்ணனா நமக்கு நடமாடும் கோயில்னு பேரு அதுக்கு படமாடும் கோயில்னு பேரு ஒரு படத்தை வச்சு கும்பிடுறோம் படமாடும் கோயிலுக்கு பண்ணுனா நடமாடும் கோயிலுக்கு வராது நடமாடும் கோயிலுக்கு சோறு போட்டா படமாடும் கோயிலுக்கு அது போய் சேரும் எவ்வளவு எளிமை திருக்குறள் அப்படியே எடுத்துக்கிட்டு பல திருமூலர் பாடுவார் கடேசி காலம் என்ன ஆகுமா ரொம்ப சுருக்கமாக சொல்லுவார் ரெண்டு பாட்டு அடப்பண்ணி வைத்தார் அழகா வீட்டில் சாப்பாடு போனான் பொண்டாட்டி சோறு போட்டான் இந்த வாழ்க்கை எவ்வளவு சீக்கிரம் ஜாக்கிறதே இதுக்கு இவ்வளவு பொய் சொல்லாதேங்கிறார் அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் சாப்பாட்டை அவ ஊட்டினா இவன் சாப்பிட்டான் ரா சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு அவன் தோளில் கையை போட்டுக்கிட்டான் மடக்கொடியாரோடு மந்தன்கொண்டார் இந்த இடது பக்கம் ஏதோ வலிக்குது என்றார் தொழிந்த இதயம் இடது பக்கத்தில் இருக்குங்கிறத அவர் கண்டுபிடிச்சிருக்கார் கோலாலம்பூர்ல டாக்டர் கதிரேசன் ஒருத்தர் திருமறை மன்றத்தினுடைய துணைத் தலைவர் இந்த பாட்டை அவர்கிட்ட சொன்னாரு எனக்கு என்ன புரியல அவர் கைய பிடிச்சு பார்த்து சொல்லிவிடுவார் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு அதிகம் வைத்தார் அடிசிலை உண்டார் நல்லா சாப்பிட்டிருக்க இதுதான் எப்படி இருக்கு அவர் அடிவு அப்படி சாப்பாடு ரொம்ப சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக்கு உடனே ஏற்பாடு வச்சு விருந்து வச்சாப்பில அட அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் மடக்கொடியாரோடு மந்தனங்கொண்டார் இடப்பக்கமே இறை நொந்ததே என்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே நிறைய பாட்டு திருமந்திரம் அதுவே ஒரு பன்னெண்டு இருபது நாளைக்கு பேசலாம் லேச ஒரு கோடி காமிச்சேன் ஒரு ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லணும் இதுவரைக்கும் ஒன்பதாம் திருமுறை முடிய எல்லா பாடல்களும் சிவபெருமானையே பாடியவை ஒரு பாட்டை தவிர ஒன்பதாம் திருமுறை முடிய அத்தனை பாட்டம் சிவபெருமானை பாடியவை ஒரே ஒரு பாட்டு அம்பாள பாடிய பாட்டு திருவம்பாவை காதார் குளையாட பைம்பூன்கலன் நாடை கோதை குளல்லாட வண்டின் குளம் அப்புறம் என்ன சீதப்பு நல்லாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாம் ஆ பாடி சோதி பாடி ஆதி திறம்பாடி அந்தமாம் பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய் வளைதன் பாத திறம்பாடி நம்மை வளர்த்து எடுத்த வளையல் அணிந்த அம்பாளை பாடி அத்தனை பாட்டு சிவபெருமானத்தான் பாடுவார் இந்த ஒரு பாட்டு மட்டும் அம்பாளை பாடின பாட்டு பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய் வளைதன் பாதத்திரம்பாடி ஆடேலோரெம்பாய் மாணிக்க வாசக சுவாமி அம்பாளுடைய அம்சம் நடராஜாவுக்கு ஒரு பக்கம் சிவகாமி இன்னொரு பக்கம் மாணிக்க வாசக சுவாமி மாணிக்க வாசகர் ஆண்டவனை காதலனாக நினைத்த புண்ணியவன் அதனாலே அவர் ஒரு பாட்டு பாடுறார் பத்தாம் திருமுறை திருமந்திரம் பத்தாம் திருமுறை முத்தாம் திருமுறை நேத்திர நேத்திரம்னா கண்ணு பத்தாவது மந்திரம் நேத்திர மந்திரம் கண்ணு அம்பாளை பத்தி கொற்றார் அவ்வளவு பாட்டு எவ்வளவு பாட்டு இருட்டறை மூளை இருந்த குமரி குருட்டு கிழவனை கூடுதல் குறித்து குருட்டினை நீக்கி குணம் காட்டி மருட்டி அவனை மனம் புரிந்தாளேன் இருட்டர ம பக்கத்துல வந்து இது குருட்டு பயலா கிடக்கிறான் கடவுளை நினைக்காம கிடக்கிறவன் பூரா குருடே குருட்டு பயலா கிடக்கிறான் வந்து குருட்ட மாற்றி குணத்தை காட்டி பயமுறுத்தி மறுட்டி அவனை மனம் புரிந்தாளே அ தன்னோடு இணைத்து சிவபெருமானோடு சேர்த்துக் கொண்டாள் ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தை உடையவள் ஆங்காரியாகி ஐவரை பெற்றிட்டு கிரீம்காரத்துள்ளே இனிதமர்ந்தாளே புவனாபதி சக்கரம் ஏரொளி சக்கரம் அம்பாலை பத்தி அவளது திரு அம்பல சக்கரம் நடராஜாவுடைய பீடம் சிதம்பரம் கீழே திரு அம்பல சக்கரம் அம்பாளை பாட ஆரம்பித்தது பத்தாம் திருமுறை பாடத் தொடங்கியவர் திருமூலர் நம்பிரான் திருமூலன் அடியேன் அடுத்தது நாட்டமிகு தண்டிக்கும் அடியேன் நாட்டமிகு தண்டியான் நாட்டம் அர்த்தம் தண்ணில்லாதன் தியடிகள் அவரை போயி கண்பார் ரொம்ப உள்ள பாடுறார் நாட்டமிகு தண்டி நாட்டம்னா பார்வை நாட்டமிகு தண்டிக்கும் மூர்கருக்கும் அடியேன் தண்டியடிகள் யார் திருவாரூர் திருவாரூரில் பிறக்கும் தவமுடையார் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் தண்டியடிகள் திருவாரூரில் பிறக்கக்கூடிய தவத்தை பெற்றவர் ஆடும் செம்போர்க்களலை மனத்தில் கொண்டவர் அடியார்களுக்கு உணவளிப்பவர் ஆனால் பிறந்த பொழுதே கண் காணார் கண்ணு தெரியாது மனசுக்குள்ளே பார்க்கிறார் திருவாரூர் பெருமானை நாம் கண்ணிருந்தும் பார்க்கவில்லை அவர் கண்ணு இல்லாமலே உள்ள பார்த்தார் திருதராஷ்டரனுடைய சபை கிருஷ்ண பரமாத்மா வர்றார் துரியோதனை சொல்லிவிட்டான் கிருஷ்ண பரமாத்மாவை இன்னைக்கு ஒரு பாய அதுக்கு ஒரு பண்ணிவிடணும் போடு கிருஷ்ணனை உட்கார வை விழுவா உள்ள மல்லர்கள் அவனை குத்தி கொன்று விடுவார்கள் கிருஷ்ணனை கொள்றதுக்கு இவன் ஏற்பாடு பண்ற சூரியனை கொள்றதுக்கு மின்மினி பூச்சி ஏற்பாடு பண்ண மாதிரி கிருஷ்ண பரமாத்மா உள்ள வந்தார் மேல உட்கார உட்கார்ந்தது இந்த பள்ளம் ஆகாசத்துக்கும் பூமிக்குமா நிற்கிறார் சூரியன் சந்திரன் தேவர்கள் அத்தனை பேர் உடம்பில் இருக்கிறாங்க எல்லாம் பார்க்கிறாங்க கண்ணு தெரியாத திருதராஷ்டிரனுக்கு கண் குடுத்தார் ஒன்னும் பார்க்காதவன் பிறந்ததுல இருந்து குருடேன் பிறவி குருடு இந்த தோற்றத்தை பார்த்தான் நல்லா பார்த்தான் முடிஞ்சது கிருஷ்ணா என்ன ஒரு வேண்டுகோள் என்னது என் கண்ணு எடுத்துக்கோ ஏன் உன்னை பார்த்த கண்ணால இன்னி எதையும் பார்க்க வேண்டாம் இதையே பார்த்துக்கிட்டு இருப்பேன் திரும்ப என் கண்ணு எடுத்துக்கோ திரும்ப கண்ணு எடுத்தாச்சு உள்ளுக்குள்ளே நினைச்சுக்கிட்டே இருக்காராம் அதை அது மாதிரி தண்டி அடிகள் மனசுக்குள்ளே சிவபெருமானையே நினைக்கிறார் திருவாரூர் பெருமான நினைக்கிறார் புறக்கண் பார்வையை தாமே துறந்த திருதராஷ்டிரன் மாதிரி இருக்கிறார் தேவாசிரியன் மண்டபத்துக்கு வருவார் நமசிவாய மந்திரன் சொல்லுவார் கோயிலை சுற்றுவார் மேற்கில் ஒரு குளம் அந்த குளத்தை சுத்தி சமன் பெருமக்கள் பாளைகளை கட்டிவிட்டார்கள் அந்த புண்ணிய காரியத்தை தான் செய்யறோம் குண்டையூற்க போய் நிக்க வேண்டியதான் வேற ஒண்ணும் செய்ய முடியாது அது மாதிரி சமணர்கள் குளத்தை சுத்தி பாலி அமைச்சு குளத்தின் அளவு சுருங்கி விட்டது இவருக்கு தெரிஞ்சு போச்சு குளத்தை தூர்வை எடுக்கணும் ஒரு குச்சிய உண்ணார் மேல ஒரு குச்சிய உண்ணார் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கைத்தை கட்டினார் மறக்காதீங்க கண்ணு தெரியாத மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் தடவி தடவி வந்து கட்டிவிட்டார் கீழே வர்றது மண்ணை எடுக்கிறது கைத்தை பிடிச்சுக்கிட்டே மேலே கொண்டே கொட்டிடுறது ரெண்டாவது முறை வர்றது மண்ணை எடுக்கிறது கைத்தை பிடிச்சிக்கிட்டே மேலே கொண்டே கொட்டுறது கண்ணு தெரியாத மனுஷன் குளத்தை தூர்வை எடுத்து தண்ணி நிறைய வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் ஆண்டவனுடைய திருக்கோயில் மனசு முழுக்க சிவபெருமான் தான் இருக்கார் இந்த சமணர்கள் இதை பார்த்துட்டான் பக்கத்தில் வந்துட்டான் ஏயா நீ இந்த மாதிரி மண்ணெல்லாம் தோண்டினா மண்ணில் இருக்கிற புழு பூச்சி செத்து போயிரும் இல்ல அவன் மண்ணில் இருக்கிற புழு பூச்சி செத்து போயிரும் இல்ல இவர் சொல்றார் திருவிழிகால் பூசு நீரு சாந்தமென புனைந்த பிரானுக்கு ஆன பணி ஆசிலா நல் அறமாவது அரிய வரும் என்றார் ஆண்டவனுக்கு பண்ற பணி அறப்பணி அது கடவுள் பொறுப்பு ஆண்டவனுக்கு பண்ற அறப்பணி இது அறப்பணியா நீ காதும் நினச்சே இருக்குறியும் உங்களுக்கு தான் அதெல்லாம் கூடைய பறிச்சு தூக்கி எறிஞ்சிட்டாங்க கண்ணு தெரியாத ஆளு கையில இருந்த அந்த குச்சியை பிடிங்கி தூக்கி எறிஞ்சிட்டாங்க இவருக்கு எப்படி இருக்கும் சிவபெருமானே உன் தெய்வத்தினுடைய அருளால உனக்கு கண்ணு வந்துட்டா, எல்லாம் வந்து ஆமா குருடருக்கு கனவுல தெரியுமா சிவபெருமான் காட்சி கொடுத்ததுனால தெரியுது உள்ள கண்ணையே கொடுக்க போறான் காட்சியா பெருசு உள்ள தெரியுது என்ன சொல்றார் தெரியுமில்ல நாளைக்கு உனக்கு கண் வரும் அந்த அமனர்கள் கண் போகும் வருந்த வேண்டாம் நேர ராஜாட்டை போயிட்டார் சிவபெருமான் நாற்பது இடத்துக்கு மேல கனவுல வர்றார் பெரிய புராணத்தில் கவலைப்படாம வந்துகிட்டு இருக்கார் ராஜாட்டை போயிட்டார் நாளைக்கு காலையில் தண்டி அடிகள் அங்க இருப்பார் நீ போய் அவருக்கு துணையாக இரு மறுநாள் ராஜா வந்துட்டார் தண்டியடிகள் போய் நிற்கிறார் சிவபெருமான் அருளால் எனக்கு கண் வருமானால் நீங்கள் விட்டு போயிடுவீங்களா போயிடுவோம் முழுகினார் ஏ இந்த அடிமைக்கு யான் என்றால் அடிமை என்பது உண்மையானால் இன்று என் கண் பெற்று வேந்தன் எதிரே திருவாரூர் விரவும் சமணர் கண் இழப்பார் இவர்கள் கண்ணு போகும் எனக்கு கண் வரும் ஆய்ந்த பொருளும் சிவபதமே ஆவது என்றார் ார் மணிர் வாவி மூழ்கினார் மூழ்கி எழுந்தார் கண் கிடைச்சது அவங்களுக்கு கண் போச்சு பாலிகள் இடிக்கப்பட்டன குளம் சுத்தமாயிற்று ஆக்கிரமிப்புகள் அகன்றன வசதியாக சிவபெருமானுடைய குளம் பெரிதாக்கப்பட்டது தண்டி அடிகள் இணைவருக்கு பேர் அடுத்த தண்டிக்கும் சான்றோர் உடைத்து தொண்ட நாட்டில் சான்றோர்கள் அதிகம் ஏன் சேர்க்கலார் பிறந்தது தொண்ட நாடு ஒரு புலவர் அழகா பாடினார் தொண்டர் சீர்பரவி நின்ற தொண்டரை பெற்றதாலே தொண்டை நாடு அன்று தொட்டு தொண்டர் நாடு ஆனதம்மா தொண்டர் சீர் பரதிய தொண்டர் சேக்கிலார் இவர் பிறந்ததினால தொண்டை நாடுங்கிற பேரை மாற்றி தொண்டர் நாடுன்னு ஆக்கி விட்டாங்களாம் காஞ்சிபுரம் அங்கே தான் திருக்கழுக்குன்று அங்கே தான் திருத்தணி சென்னை திருவற்றியூர் மயிலாப்பூர் திருவான்மையூர் எல்லாம் தொண்ட நாடு வேளாண் குலத்தின் தலைவர் திருநீற்றின் அடைவே பொருள் என்று வாழக்கூடியவர் அவருக்கு மூர்கநாயனார்னு பேர் சொந்த பேர் என்ன தெரியாது அடியார்களுக்கு சாப்பாடு வந்த எல்லாருக்கும் சாப்பாடு பரவனாச்சியார் வீட்டில் கடைசி காலம் வரைக்கும் சாப்பாடு ஊர்ல யாரா இருந்தாலும் சரி இளையான்குடி மாறநாயக சாப்பாடு சிறு தொண்டர் வீட்டில் அன்ன கொடி கட்டி சாப்பாடு அடியார்களுக்கு அன்னம்பாலிக்கிற மாதிரி சிறப்பான காரியம் எதுவும் கிடையாது ஒரு பகுதி காட் ஹனுமான் காட்டில் ஒரு பரம ஞானி அப்படியே அந்த கங்கையில் மிதந்துக்கிட்டே வர்றார் குழந்தையானந்த சுவாமிகள்னு அவருக்கு பேர் மதுரையில் பேர் குழந்தையானந்த சுவாமிகள் காசியில் அவருக்கு பேர் திரைலோக்கிய சுவாமிகள் திரைலோக்கிய சுவாமிகள் அவர் பகவான் ராமகிருஷ்ணர் பார்த்து பாராட்டி எழுதியிருக்கார் அரியலோக்கிய சுவாமி பரம ஞானின்னு பகவான் ராமகிருஷ்ணர் எழுதியிருக்கார் இதெல்லாம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது அறுபது அதை ஒட்டிய ஒரு காலகட்டம் இந்த சுவாமி அப்படி மல்லாக்கப்படுத்து நீந்திக்கிட்டே போவார் எதுல கங்கையில் மதுரையிலேருந்து அங்கே போனவர் வயிறு பெருசாக இருக்கும் பார்த்தா சும்மா கர்ப்பிணி பொண்ணு மாதிரி இருக்கும் வயிறு வாணியர் அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்கும் சாமிக்கு சோறு போடுக்கும் சாப்பாடு போடுறேன்னு ஆண் குழந்தை பிறந்தது மறந்துட்டா நம்ம தான் மறந்துருவோம் இல்லை தேவைன்னா சாமியை கும்பிடுவோம் தேவை முடிஞ்சுவோனா பார்த்துக்குவான் விட்டுட்டான் பையன் பெருசாக வந்துட்டான் பையனுக்கு பையன் பிறந்தான் பொண்டாட்டி எல்லாம் சௌரியமாக இருக்காங்க இந்த அம்மாவை பார்சல் பண்ணி காசிக்கு அனுப்பிச்சிட்டாங்க இந்த அம்மாவுக்கு எழுபது வயசு காசிகளே அனுமான் காட்டில் சங்கர மனத்துக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கான் ஒரு பெண்ணு சொன்னா நீ ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடுறேன்னு சொன்ன ஆமாம் போடு அதுக்கெல்லாம் வசதி இல்லை அப்பவே போட்டிருக்கணும் தப்பு பண்ணிட்டேன் என்ன பண்ணுறது டீ விட்டுட்டு போனால் இதுக்கு இன்னொரு ஜென்மம் எடுக்கணுமே இப்போ என்ன செய்யலாம் இந்த குழந்தையானந்த சுவாமி இங்கே இருக்காரு திரையிலோக்கிய சுவாமி அவருக்கு சோறு போட்டால் ஆயிரம் பேருக்கு சோறு போட்ட புண்ணியம் போய் காலில் விழு பாட்டி வந்து காலில் விழுந்துட்டா சாமி சிரிச்ச விடுத்து கேட்குறாரு என்ன ஆயிரம் பேருக்கு சோறு போடுறதா சொன்னேன் போடு வசதி இல்லை சாமி வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்டு போகணும் சரி சிரிச்சபடி வந்துட்டார் வந்தார் கம்பீரமா உட்கார்ந்தார் நல்ல உயர்ந்த திருமேனி ரொம்ப அழகா இருக்கார் நான் போய் சமாதி கோயில பார்த்துட்டு வந்தேன் காசியில அழகா இருக்கார் படமெல்லாம் இருக்கங்க உட்காந்துட்டார் சாப்பாடு போடு நிறைய சாப்பாடு போட்டா வஞ்சகம் இல்லாம சாப்பிட்டார் ரொம்ப திருப்தி அந்த அம்மாவுக்கு சாமி நல்லா சாப்பிட்டாரு நல்லா சாப்பிட்டார் முடிஞ்சிது சிரித்தவுடைய எந்திரிச்சு போயிட்டார் ஏன் சிரித்தார் தெரியலை தண்ணியில் வந்து கையாளம்பிட்டு மல்லாக்கப்படுத்து அங்கேயே சுற்றிக்கிட்டுருக்கார் ஹனுமான் காட்டில் ஹரிச்சந்திர காட்டுக்கு பக்கத்தில் ஹனுமான் காட் அங்கேயே சுற்றிக்கிட்டுருக்கார் இந்த அம்மா எச்சியலை எடுத்தாங்க ஞானிகள் சாப்பிட்ட இலையை கண்டடத்தில் போடக்கூடாது குழியை தோண்டி அதில் போட்டு மூடிப்படணும் இதுதான் மரபு அந்த அம்மா ஒரு குழியை மறக்கப்படாது என்னடா இப்பதானே எடுத்த ஒருவேளை தன்னன புள்ளியோ வயசான மறந்து போகுமோ திரும்ப போனா எடுத்து அதே குழிய ஒரு வழி ஆயிடுச்சு நினைச்சேன் போய் சாமி சாமி அங்க சிரிச்சு இருக்காரு என்ன எல வளருதா எப்படி இருக்கும் சாமியின் ஆயிரம் பேருக்கு சோறு போடுறேன்னு சொன்ன ஆமா ஆயிரம் எச்சு எலையாவது எடுக்க வேண்டாம் உன் என்ன சோற போட சொன்ன எடு சாமி புடியலை உடம்பு தாங்கல முடிகல அப்படி எல்லாம் நேர்ந்துக்காத இன்னுமே போ இப்ப சரியா போயிரும் போ இப்ப வந்து இலை எடுத்தா சரியா போச்சான் எங்கே அந்த சாமியுடைய சமாதி கோயில் அங்க இருக்கு எங்க காசிக்கு போனால் பஞ்சகங்கா காட் பஞ்சகங்கா காட் அதில் போட்டை விட்டு இறங்கி ஒரு நூற்றி படி மேலே ஏறணும் ரெண்டு முழங்காலையும் கலட்டி வச்சிடணும் நூற்றி படி சும்மா சரியான படி ஒவ்வொரு படிகளை ஏறுற பொழுது முழங்காலும் முட்டில் இடிக்கும் அவ்வளவுதான் மேலே ஏறி போய் பார்த்தா அழகாக இருக்கு சாமியுடைய சமாதி கோயில் இன்னொரு பெருமாள் கோயில் ஒண்ணு இருக்கு எல்லாம் காசு இல்லை மேல அதை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தா பைரவர் கோயிலுக்கு வந்துடலாம் கால பைரவர் கோயில் எதுக்கு சொல்ல வந்தேன் சாப்பாடு போடுறது அவளது புண்ணியம் அன்னம் கொடுத்தார் நம்முடைய மூர்கர் இருந்த காசு குறைஞ்சு போச்சு நிலத்தை விற்றார் வீட்டை விற்றார் பொருளை எல்லாம் விற்றார் ஆனாலும் சாப்பாடு அதை மட்டும் ஒரு காலம் நிறுத்தக்கூடாது குறிக்கோள் மாறக்கூடாது உயிர் போனாலும் போகலாமே தவிர குறிக்கோள் மாறக்கூடாது என்ன செய்யலாம் ஒன்னும் தொழில் தெரியாது அவருக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் சூதாட்டம் நம்ம சகுனி பண்ணாம பாருங்க அந்த சூதாட்டம் மகாபாரத அழிவுக்கு எது காரணம் சூதாட்டம் தானே கிருஷ்ண பரமாத்மா ஒரு கண்ணாடியை கொண்டாந்தாரா இந்த கண்ணாடியை மாற்றி விட்டார் எல்லாரும் இந்த கண்ணாடியில் என்ன கேட்டாங்களா இது முக்கியமான கண்ணாடி ஏன் இந்த கண்ணாடியில் தெரியணும் வேற யாராவது அர்ஜுனை வந்து அப்படி பார்க்கிறான் சுபத்ரா முகம் தெரியுது தர்மராஜா பார்க்கிறார் பாஞ்சாலி முகம் தெரியுது பார்த்துட்டாங்க இப்ப சொன்ன கிருஷ்ணா நீ பாரு நான் என்ன விவகாரம் எனக்கு தெரியும் நான் மாட்டேன் இல்ல நீ பார்க்கத்தான் வேணும் அர்ஜுனை கொண்டே தள்ளிட்டேன் கிருஷ்ணன் போய் நிற்கிறான் சகுனி முகம் தெரியுது உள்ளுக்க ஏன் நம்ம காரியத்துக்கு உதவி பண்றவன் அவன் கோபாலா நீரா போரேரே யாரு பாடுறா வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாரதத்தில் பாடுறாரு இவன் காரியத்துக்கு அவன் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கான் சகுனி மோகன் தெரிஞ்சுதான் அது மாதிரி எதுக்கு சொல்ல வந்தேன் சூது சூதுதான் அடிப்படை மாய சூது மனம் இணங்கி விட்டான் பாரதி கண்ணீர் விட்டு அழுவார் இவருக்கு தெரிஞ்சது முருகநாயனாருக்கு ஒருத்தனும் வரமாட்டேங்கிறான் இந்த ஆள் ஜெயிச்சிருவார் என்று கும்பகோணத்துக்கு போயிட்டார் அது என்னமோ தெரியல கும்பகோணத்துல சூதாடுற ரொம்ப போல இருக்கு அங்க போயிருக்கார் திருக்குடம் தைக்கி போயிட்டார் கும்பகோணத்துக்கு போயாச்சு கும்பகோணத்தில் போய் சூதாடுவாரா எப்படி சூதரியும் தூண்டில் போட்டு இழுக்கிற மாதிரி ஒன்றை இது நூறு இழக்கும் சூதர்க்கும் உண்டாங்கொல் நன்ற இது என்ன சூரிய நன்றை இது நூறு இழக்கம் ஆறு திருக்குறள் ஒரு பாட்டு வரும் ஆமா ஒண்ணிக்கிட்டு ஆயிரத்தி நல்லது ஏறதுக்கு வாழ்க்கையே அப்படி போகுவான் தூண்டில் பொன் மீன் விழுங்கி அற்றால் அது மாதிரி இப்படி ஏ பண்ண ஆரம்பிச்சான் யாராவது ஒத்துக்கிட்டத பந்தயத்தை தரல குத்திடுவாரான் பேர் வச்சான் இவ்வளவு தாங்க ஒரு வாழ்க்கை பணத்தில் அறக்காசு கூட அவர் சாப்பிட மாட்டார் எல்லாம் அடியார்களுக்கு சாப்பாடு இவருக்கு கிடையாது கடைசி மிஞ்சினா சாப்பிடுவார் சிவபெருமான் வந்து இவரை கூட்டிகிட்டு போயிட்டார் கிடையாதுங்க இவ்வளவுதான் சரியா தப்பா தப்பு தான் சரிதான் பொறுத்து சூதாண்ட தப்பு அடியார்களுக்காக ஆலயத்துக்காக திருப்பணிக்காக உட்கார்ந்து இருக்கான் அங்கிருந்து ஒருத்தன் ஓடி வர்றான் இந்த பின்னால ஒருத்தன் கத்தி எடுத்துக்கிட்டு என்ன குத்த வர்ற குத்திட்ட நான் செத்து போயிருவேன் இந்த பின்னால போயிடுறேன் சொல்லாதே அவன் வந்தான் அந்த ஆளு எங்கேன்னு கேட்டான் சொல்றதா வேண்டாம உண்மையை பாதுகாக்க வேண்டும் அந்த ஆளு செத்து போன பாவம் இவனுக்கு என்ன சொல்றான் இப்படி யாரும் வரலையேன்ட்டான் இது பொய்யா உண்மையா வாரியாரசாமி சொல்றார் ஒரு உயிரை காப்பாற்றினமையினாலே பொய்மையும் வாய்மையிடத்த இது உண்மை அதான் சரி ஆண்டவன் அடியார்களுக்கு தொண்டாற்ற வேண்டுமென்றால் செய்யக்கூடிய நோக்கத்தை பொறுத்து செயல் நோக்கத்தை பொறுத்து பலன் சூது பாதகம் பயன்படுத்தும் வகையால் நற்சூதன்னு வார்த்தை வைக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த அம்பு நேர இருக்கும் யாழ் வளஞ்சிருக்கும் எது தேவையில்ல நேர இருக்க அம்பு நெஞ்சில பாயும் வளைஞ்சிருக்க யாழ் நல்லா கேக்கும் சரிதானே யாழ் கோடு செவ்விதாங்கன்ன தான் வரலாறு முடிஞ்சு வச்சு வரலாறு சம்பந்தருக்கு அப்புறம் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் நாட்டமிகு தண்டிக்கும் அடியேன் அம்பரான் சோமாசிமாறனுக்கும் அடியேன் வரலாறு பாக்கி இருக்கு சோமாசிமாறன் ஆயனார் சின்ன வரலாறு இதெல்லாம் சோமாசிமாரர் எந்த ஊரு திருஇன்னம்பர் அருமையான கோயில் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே அதான் தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அறற்றுகின்றாரையும் யாரெல்லாம் வழிபாடு பண்றாங்க முப்பது நாளும் போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் திரு புறம்பயம் பக்கத்திலே திரு இன்னம்பர் சோமாசிமார நாயனாருக்கு சிறப்பு என்னன்னு கேட்ட யாகம் பண்றார் ஆண்டவனுக்கு வேள்ிந்த உழல் ஆதம்மனோடு தேரரை வென்று அடிக்க திருவுள்ளேத வேள்வியை னோ அந்த சமணர்களை நான் வாதில் வென்று அடிக்க வேண்டும் உனக்கு எப்படின்னு சுந்தன் சம்பந்த சுவாமி மதுரைகளை வேதம் பகில கூடிய அந்தனர் மறையவர் குலம் அன்பர்கள் வந்தால் பாதம் பணிவார் அமுதம் ட்டுவார் நற்பண்பின் மிக்கார் சிவயாகம் செய்கிறார் சோமயாஜி யாகம்னு அதுக்கு பேர் சோமயாஜி யாகம் பண்றதுனால சோமாசி மாறர்னு பேர் வச்சுட்டாங்க முழுக்க யாகம்தான் வேற ஒண்ணும் கிடையாது இந்த யாகம் செய்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தன்னுடைய குருநாதராக ஏற்றுக்கொண்டார் சுந்தரமூர்த்தி சுவாமி தான் சீரும் திருவும் பொலியும் திருவாரூர் ஆரம் திகள் அணுக்க வந்தொண்டற்கு அன்பால் சாரும் பெரு நண்பு சிறப்ப அடைந்து தங்கி பாரும் பிசும்பும் பணியும் பதம் பற்றி உள்ளார் திருவாரூருக்கு போவாரா சுந்தரமூர்த்தி சுவாமியை பார்ப்பாரா அவர் கூடவே உட்கார்ந்திருப்பாராம் நல்லாடி நன்றே நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்றி சுந்தரர்ட்டே போவாரா சுந்தரருக்கு பேரு வன் வைக்கிறார் ஏன் வந்தொண்டர் கடுமையா திட்டுனவர் சும்மாவா அவ்வளவு திட்டு திட்டாரு அதான் வந்தொண்டு நம்ம பண்றதெல்லாம் மென் தொண்டு கடவுளுக்கு மென் தொண்டும் பண்ணலாம் வன் தொண்டும் பண்ணலாம் மனசுல பக்தி இருந்தா போதும் முக்கியம் முக்கியமல்ல செயல் முக்கியம் ஆவுரித்து தின்றுழலும் புலையரேனும் கங்கைவார் சடைக்கறந்தார் கண்பராயில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே அப்பர்சாமி சொல்றார் சங்க நிதி பதும நிதி எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்து தரணியோடு உலகத்தை ஆளக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்தாலும் சிவனை கும்பிடாதவங்க மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோ கடவுளை கும்பிடலோ தொழுநோயா இருந்தாலும் பசுமாட்ட உரிச்சு சாப்பிடறவனாயிருந்தாலும் சிவபெருமானுக்கு அன்பர் என்றால் நாம் அவர் காலில் விழுந்து வணங்குவோம் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே அது மாதிரி துன்றும் புலன் ஐந்துடன் ஆறு தொகுத்த குற்றம் வென்று எல்லா குற்றங்களையும் வென்று ஐம்புலனையும் வென்று நன்னிசேரும் விளக்கம் என்றே வந்தொண்டர் பாதம் தொழுதார் சுந்தரமூர்த்தி காலில் விழுந்து சிறப்பு வாய்ப்ப என்றும் நிலவும் சிவலோகத்தில் இன்பமுற்றார் சிவலோகத்துக்கு போயிட்டார் வேற ஒன்னும் கிடையாதுங்க வரலாறு குட்டி குட்டி வரலாறு இன்னைக்கு எல்லாம் சின்ன வரலாறு பேசின உருப்படியான வரலாறு ரெண்டு ஒன்னு ஏ அருகோன் கழிக்காமற் திருமூலர் திருமந்திரம் யார் இப்போ பார்த்தது சோமாசிமார நாயனார் இதோட முப்பத்தி மூணு அடியார்கள் முடிஞ்சிருக்கு சுந்தரமூர்த்தியை விட்டுட்டு முப்பத்தி மூணாவது நாயனார் சோமாசி ஒரு சறுக்கம் முடியுது வம்பரா வரி வண்டு மனம் நாரமலரும் மதுமலர் நற்கொன்றையான் அடியலால் பேணா எம்பிரான் சம்பந்த நடிகார்க்கும் அடியேன் ஏயர்கோன் கலிக்காமன் நடிகார்க்கும் நம்பிரான் திருமூல நடிகார்க்கும் அடியேன் தண்டி கண்டறியாதவர் பார்வமிக்க தண்டி நாட்டமிகு தண்டிக்கும் மூர்கருக்கும் மடியேன் அம்பரான் சோமாசிமாரனுக்கும் மடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே நாளைக்கு சிறு தொண்டர் வரப்போகிறார் இனிமே சின்ன சின்ன வரலாறு இன்னும் நாலு நாள் தான் இருக்கு இருபத்தாறு நாள் ஓடிவிட்டது நாலு நாள் இருக்கு பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு நாலு நாள் சேக்கிளாரோடு நாம் இதுவரை வசித்தோம் சேக்கிலாரோடு நாம் ஒவ்வொரு நிமிஷமும் இருந்தோம் அப்பர் சுவாமிகள் வரலாறு தெருஞ்சான சம்பந்த பிள்ளையாறு வரலாறு மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சேக்கிளாருக்கு பிள்ளை தமிழ் பாடினார் அந்த பெரிய புராணத்தில் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறுநூறு பாட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டான் இன்ன நாலு நாட்கள் இன்னும் நிறைய அடியார்கள் இருக்கிறாங்க இப்ப தானே முப்பத்தி மூணு ஆயிருக்கு மொத்தம் எழுபத்தி ரெண்டு சுந்தரமூர்த்தியை விட்டுட்டா எழுபத்தி ஒன்னு கடைசி நாள் அன்னைக்கு பதினேழு அடியார்கள் படையெடுப்பார்கள் ஒன்னொன்னு சின்ன சின்ன வரலாறு இப்ப சொன்ன மாதிரி இருந்து கேட்ட பெருமக்களுக்குத்தான் ரொம்ப புண்ணியம் ஆண்டவனை பிடித்துக் கொள்வதை விட அடியார்களை பிடித்துக் கொள்வது அறிவுள்ள செயல் அடியார்களை பிடித்துக் கொண்டால் ஆண்டவன் கிட்ட அவர்கள் கொண்டு போய் சேர்ப்பார்கள் நீ அடியார்களை பிடித்துக்கொள் கடவுள் உங்க வீட்டு வாசல்ல வந்து குடியிருப்பார் கண்ணுக்குட்டியை தூக்கிட்டு போ பசுமாடு பின்னாலே வரும் அடியார்கள் பின்னால போ ஆண்டவன் ஓம் பின்னால வருவார் பெரிய புராணத்துக்கு என்ன சிறப்பு அடியார்கள் பெருமையை வெளுத்தண்ணி பாடியவர் சேர்க்கலார் பெருமான் அதை தூக்கு சீர்த்திரு தொண்ட தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்லவிர ஒருத்தர் நேர்த்தி கேட்டார் ஏயா இவங்க காலமும் சேர்க்குலார் காலமும் எப்போ கேட்டார் கடுமையான கேள்வி ஓரளவுக்குத்தான் பதில் சொல்ல முடியும் திருஞான காலம் என்பது ஏழாம் நூற்றாண்டு சிறு தொண்டர் காலம் அதுவே ரொம்ப சொன்ன எட்டாம் நூற்றாண்டு சுந்தரமூர்த்தி காலம் அதோட சுந்தரர் பாட முடிஞ்சு போச்சு இல்லை ஏன்னா சுந்தரர் காலத்துக்கு அப்புறம் வந்தவங்களை சுந்தரர் பாடி இருக்க முடியாது அப்ப எட்டாம் நூற்றாண்டோட இந்த திருத்தொண்ட தொகை அடியாரிகள் காலம் முடிஞ்சு போச்சு சேக்கிளார் சுவாமி வந்தது பன்னெண்டாம் நூற்றாண்டு இந்த பன்னெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும்னா கிட்டத்தட்ட நானூறு வருஷத்துக்கு மேல வித்தியாசப்பட்டு போச்சு அந்த ஊருக்கெல்லாம் போய் விசாரிச்சு கண்டுபிடிச்சு எவ்வளவு பாடுபட்டு இருப்பாரு மகாராஜா ஒரு முறை ஒரு சந்தேகப்பட்டானா வாரியாரி சுவாமி எழுதுறார் சேக்கிலாருடைய அறிவுக்கு சந்தேகப்பட்டானா என்ன சந்தேகம் அமைச்சரை மலையில் பெரியது பெரியது எது உலகில் பெரியது எது கேள்வி அவருக்கு வீட்டுக்கு வந்துட்டார் பேரன் இருந்தான் பேரன் தான் சேக்கிலாரா பிழைய வரலாறு பேரன்ட்டு சொல்லி இருக்காரு சேக்கிலாருங்கிற பேரம் புறப்பட்டு அங்க போயிட்டான் நான் போய் பார்த்துட்டு வர்றேன் மூணுதானே என்ன கேட்டீங்க மலையில் பெரியது எது நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான தன்னுடைய நிலைமையில அடக்கமா இருக்கிறவன் ஆடாதவன் அவனுடைய தோற்றம் மலையை விட பெருசு ஓ உலகத்தை விட பெருசு எது காலத்தினால் காலத்தின நன்றி சிறிதனும் ஒருத்தனுக்கு உதவி பண்றது செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலில் பெரிது ஒரு பலனை எதிர்பார்க்காம ஒருத்தன் உதவி செய்ன் மதிப்பு கடலை விட பெருசு எல்லாம் திருக்குறள் பாட்டு ஏர் எழுது சிலை எழுபது நூல் வந்தது பாடுறதா சொல்றாங்க இந்த கம்பரா வேற கம்பரா தெரியல அந்த கம்பர் பாடுறாரு மலையில் மண்ணில் கடலில் மலையில் திருக்கை பெரி கொடுத்தர் பாடுகிறார் சேக்கலார் முன்னால அப்படின்னு ஒரு கட்சி நான் எங்கட்சி அதெல்லாம் கிடையாது சேக்கலார் பன்னெண்டாம் நூற்றாண்டு கம்பர் ஒன்பதாம் நூற்றாண்டு நிச்சயமா கம்பர் பின்னால சேக்கிலார் கம்பர் முன்னால இருந்தவர் காலத்தை கடந்தவர்கள் போது சிவபெருமானை வழிபடுவோம் அடியார்களை பற்றி கொள்வோம் இருந்து கேட்ட பெருமக்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவித்து